அழகெருமானம் தீயத்திருடைய முதலிலே வீட்டுப் பிரவர்த்தகரான ஆச்சாரியஸ்தானம் வகிக்கக்கூடிய வைபவம் பொருந்திய ஆச்சாரிய சேஷரான மனவாள விஷயமான எலிங்கிப்பா என்கிற மகாச்சாரிய அருளிய வரவரமுனி சட்டகம் என்கிற ஓர் ஆச்சரியமானி அருகே வணங்கும் வேதியடன் தனக்கு உள்ள சம்பந்தத்தை ஏறுத்து காட்டி அது எப்பொழுதும் தனக்கு வேண்டும் என்பதாக என்ற மகாச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார் அதனை இப்பொழுதுனவாள வியாஜியானங்களில் குவிந்துள்ள இசை குறிப்புகள் என்கிற தலைப்பிலே அடியிலே அடியுடைய ஆச்சாரியரானே வாசித்த அண்ணாவிரப்ப குமார கண்டடாச்சாரிய சுவாமி வைகுண்டவாசி சுவாமியுடைய அனுகிரகத்தை பிரகாசாக கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சின்ன பிக்க முயல்கின்ற जन ஜனி வர முனிமே கிருஷ்ணஞ்சோ கிருஷ்ணங்கோ ஆய என்பதுமான ஈயத்திருவரே கரணம் என்பதாக ஒரு வாக்கியம் அவ்வாக்கியத்தினை சத்திரதாய அதாவது ஓராங்கலி பரம்பரையில் வந்தவர்கள் ஓராங்கலி பரம்பரை என்பது நம்முடைய குருவாச்சாரியர்களே எழுந்துகள் என்றாலும் ஒரு சில ஆச்சாரியர்களே மட்டுமே திருவரங்கம் ஆகிய திருப்பதியிலே பெருமானாராலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சிம்ஹாசனத்திலே வைத்திருந்து திருவரங்க சிறுவனுடைய ஐஸ்வர்யத்தை பொருக்க காட்டி வழிநடத்தி சென்றவர்கள் அவர்களிலே எம்பெருமானாருக்கு அழக பரவால திருவாள் நாயனார் பிறகு திருவாய்மையர் பிள்ளை என்று சொல்லி பரவால மாடுகள் பரியந்தமாக வரக்கூடிய அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு மட்டுமே ஓரான்வரி பரம்பரை என்கின்ற திருநாளமானது வழங்கப்படுகிறது இந்த ஓளாண்மதி பரம்பரையினுடைய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இவர்கள் வழிவழியாக தங்களுக்கு தாங்கள் கேட்ட அர்த்த விசேஷத்தினை ஏடுதலில் பொருத்தி வைத்து அதனை பரம்பரை வரக்குரியவர்களுக்கு மட்டுமே இதை வந்தார்கள் இந்த பரம்பரையிலே பல அர்த்த விவேகங்களாக புரிந்து கிடக்கிறது சொல்ல வேண்டுமானால் நம்பிக்கையினுடைய சுமார் இருநூறு அல்லது இருநூத்தி வருடங்கள் பிரச்சாரம் இல்லாமலே இருந்து வந்தது பொயில்லாத மரவார மாமலிகள் திருவரங்கத்திற்கு வந்தவுடன் முதலிட அம் மகாச்சாரியருடைய நன்றாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அதற்காக அர்ப்பணித்து அந்த வீட்டினை பிரசாசப்படுத்தி கோயில் செல்வ மலையாள மாமிரிகள் என்றும் திருநாமத்தையும் பெற்று ாலேபாத்திரம் என்கிற கம்பிகள் சதிப்பாக அளிக்கப்பட்டு மனவாள மாமன்யம் ஆச்சாரியன் மாமனிகள் என்கின்ற ஒரு பெருமையை மனவாள மாமணிகள் மக்களே பெற்றுச் சென்றார் நம்முடைய குருவாச்சாரிய பரம்பரையிலே எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருந்தாலும் அத்தனை ஆச்சாரிய வைபவத்தை நன்றி வெளிப்படுத்திய ஒரே திறனை மனவாரமாமலைகளுக்கு மட்டுமே தாடும் என்பதில் சற்று இல்லாமல் போராது என்றால் இந்த ஓராங்க பரம்பரையிலே முக்கியமான விஷயம் என்பதானால் இவர்கள் அனைவருமே பராத்த செங்கரியால் செந்தரியம் செய்கின்றோம் செந்தரியத்திலே இரண்டு விதமான வகை உண்டு பார்த்த என்றும் பரார்த்த என்றும் இரண்டு வகை உண்டு பார்த்தமானது நான் செய்கின்ற செங்குடித்தினாலே பகவானுக்கு திருப்தி எடுப்பதை காட்டி அந்த எனக்கு ஒரு மனதில் திருப்தி உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய வகை இது தன்னுடைய ஆந்தத்திற்காக செய்யக்கூடிய வகை பரார்த்த கேந்தரியம் என்பது எந்தவித இன்பத்தை இன்பத்தை பணக்காரும் அல்லாமல் பகவானுடைய முகமலர்ச்சி ஒன்றிலேயே பச்சாசாக கொண்டு திருந்த செய்பவர்கள் இவர்களுக்கு பராத்த செங்குரியது என்பதே இவர்களுக்கு செங்குரிய தெங்குரியதான் பலன் செங்குறித்தால் வேறொன்று பலன் கிடையாது பலன் என்பதாக இந்த பரம்பரையில் வரக்கூடிய மகாச்சாரோட திருவுள்ளம் இவர்களிலே நான் முன்னே சொன்னது நம்முடைய சம்பிரதாயத்திலே குறிப்பாக தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே ஒவ்வொரு வாக்கும் அர்த்த குத்து விரைந்தது ஆழ்வார் என்பதுமானே சரணம் என்பதாக நாம் சொல்லுவது எதற்காக என்றால் ஆழ்வார் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரணவமானது முதலில் எங்குமே தேட்டப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆழ்வார் என்பதுமான திருவடிகளே சரணம் என்பது பிரணவத்தாரமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்களாக பணி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வாறுமே ஆழ்வார் என்ற சொல் நம்மழ்வாரை குறிக்கிறதுமானார் என்கிற உடையவரை குறிக்கிறது மாமனை காட்டும் அதாவது அகாரம் என்பது நம்மழ்வாரையும் உபாரம் என்பது உடையவரையும் மகாரம் என்பது மனவாள மாமனையும் காட்டும் சொற்களாக நம்முடைய சூழ்நிலைகளாலே நம்முடைய தொழிலாளர்களாலே நன்றி காரணம் காட்டி இழக்கப்பட்டு உள்ளது இது இதையிலும் பிரணவமாக ஆயிற்று சம்ஸ்கிருத யோகத்திற்கு எப்படி உண்டோ அதுபோல திராவிட வேகத்திற்கு திருப்பல்லாண்டு கொல்லப்பட்டாலும் இத்திருப்பல்லாண்டு முதலாக ஜீய பிரபந்தங்கள் அறிவு செய்வதற்கு முன்பாக அழுவாறுபரமான ஜீய திருப்பதிகளே தரணும் என்பதாக நாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் ஆதியிலும் அந்தத்திலும் எவ்வாறாக பிரணவஸ்தானமாக கேட்கப்படுகிறது அதுபோல திராவிட முறையை ஆரம்பிக்கும் போது தரணும் என்பதை சொல்ல வேண்டும் என்பதாக நம்முடைய தெரிவிதர்கள் நிர்வாகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் தாய் சடகோபன் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் நமக்கு காட்டி புயும் வழியான உபாதம் உபாதம் இது அபிமானமே உதாரணம் என்று காட்டிய அருண் தாய் சடகோபன் முதல் தாய் அருந்தாய் பலவாள மாமன்கள் சேர்த்து சிந்தனை செய்து அழிச்சு கற்கும் பொழுதும் என்ன தோடிக்கும் பொழுதும் என்ன மற்றும் பல சந்தர்ப்பங்களிலும் அறிவாரந்தரமான திருவிழிகளே சரண் எழுதியும் மங்கள ஸ்லோகம் போல நம்முடைய கால்யத்தில் மங்களமாக தோன்றுகிறோம் அந்த ரீதியிலே தான் அரிய முயற்சானே சொன்ன போத ஆச்சாரிய அபிமாரணம் என்றால் முதன்மையானவர் யார் என்றால் நம்முடைய உயிரியாத மலையாள மாமனிக்கும் திருவரங்கத்திலே எந்தவித குறப்பாடு கண்டாலும் முதலிலே திருவரங்கத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால் கொண்டாட்டம் என்பதாலே சிறகு உண்டு கொண்டாட்டம் என்பதனால் நம்பருமார் கோவிலே எழுந்தவிட பிறகு அங்கு இருக்கக்கூடியவர்களாலே அதிகாரிகள்படுகின்ற மாமலிகள் இப்போட்டு வருாய என்பதாக அந்த கொண்டாட்டத்தினை தெரிவிப்பே நட தெரிவிக்க முடியாதபடி இருக்கும் ஆக நம்பருமாரு திருமக மண்டலத்தைச் செய்திப்பவர்களுக்கு திருமக மண்டலத்தில் காணப்படும் தீர்ப்பினை கண்டு கண்டேசப்படுவர் நம்முடைய மாமல்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பினை வெளிப்பாட்டினை இந்த அளவும் செய்து வருகிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இசைகளையும் ஒருவர் பொதுவாக இசையும் கூட்டத்தார் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே அழைகளை அழகிகளை கொடுக்கும் சொல்லாயிலும் இசை அறிந்தவர் என்பதாக அதற்கு பொருள் கொண்டு பார்க்கும்போது மனதாள மாமல்களையும் அந்த தொற்றொடராலே அடைக்கலாம் என்பதாகவே கூறுகிறது மனதாள மாவர்களிடம் இசை ஞானத்தைக் கண்டு நம்பவுமாய் கூடித்து நிற்கிறான் என்பதாகவே நாம் கொள்ளலாம் சங்கீன உலகத்திலே பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் உண்டு நாகம் வை கொண்டு நான் பெருமாள் நாரதனை பார்த்து நாரதனை பார்த்து சில வாழ்க்கை சொல்கிறார் ஹே நாரதனே நான் வதாய் வைக்கொண்டு நான் நெய்குண்டத்தில் வசிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா இல்லை அது ஏன் வைகுண்டத்தில் இல்லை என்று நான் யோகி மெதையவரம் யோகி ி பக்தர்கள்ீர்த்தணம் பண்ணிக்கிறார்களோ பத்பக்தா எத்தனை காயந்தி தத் கிருஷ்ணாங்க நான் அதினத்திலே வசிக்கிறேன் என்பதாக ஒரு புராண பிரசித்தமான சோதன் என்று ஆக சங்கீதத்தினுடைய சிறப்பினை சொல்வதற்கு அதாவது நம்முடைய சம்பிரதாயத்திலே மகவானோ உபாயம் உபயோகம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நிஷ்கரிக்கப்பட்ட அர்த்தம் திருநாம சங்கீர்த்தனம் என்பது பல துறைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருநாம சங்கீர்த்தனம் உபாயமாக கொள்ளலாமா என்பதாக நம்முடைய சம்பிரதாய ரீதியிலே நாம் பிரபத்தியோ சபாபத்தியோ நாம் உபாயமாக கொள்வதில்லை மகவானோ உபாயம் என்று ஆகிய விட்ட போது பாயசாரம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வழியில்லை என்பது நம்முடைய பூர்வாச்சாரிகள் உச்சரிசி வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயத்திலே ஓரிரு விஷயங்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சபலசாஸ்திர பாரங்களை அவர்கள் அறியாத சாஸ்திரம் கிடையாது என்பது ஒரு முக்கியமான விஷயம் மனவாள மாணவிகள் ஏதோ ஒரு தனிப்பட்ட கூட்டக்காருக்கு மட்டும் ஒரு ஆச்சாரியர் என்பதாக யாரும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது மனவாள மாணவிகள் சங்கீத விஜயமாக சாஸ்திர விஜயமாக நான்கு என்ன அதற்கு மேல் என்ன கலைகள் இருந்தாலும் அத்துவர் அவர் என்பதோ என்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம் அவ்விதயத்திலே அதுவே மனவார மாமணிகளுடைய வியாக்கியானங்களில் புதுந்துள்ள இசை குறிப்புகள் என்ன மனவார மாமணிகள் தன்னுடைய குறிப்பாக ஆச்சார விடுதலும் என்ற ஒப்புகல்வற்றம் அதே போன்று பெரியாழ்வார் திருமொழிக்கு ஆச்சாரம் இன்னும் ஏராளமான கிரந்தங்களிலே பல குறிப்புகள் இருந்தாலும் இந்த ஆச்சார உதயம் மற்றும் பெரியாழ்வார் திருமொழி இரண்டு கிரந்தங்களை கொண்டு ஒரு வார்த்தைகளை கூறுவதற்கு உயர்கிறேன் முதலிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே வித்ய தேசங்களிலே எப்படிப்பட்ட இசை மாணவர்கள் இருந்தவர் பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்முடையிலே எப்படிப்பட்ட திரைப்படம் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் திருமொழி ஆறாம் பத்துல திருமங்கல் ஆய்வார் திருநறையூர் நாச்சியாறு கோவில் என்கிற என்று அழைக்கப்படுகின்ற இருவேதத்தினை பற்றி ஒரு பாதுகம் வாரி அணுகிறார் அதிலே அப்பாசகத்தினை அதிக முன்னேன் வேல் மன்னர் வீரர் இசையன் வேர்கட குடையாத ஒன்றெடுத்து ஆயர்கோவாய் என்றால் கூறாளிப்படலாம் ஏளம் நான்கு ஐந்து வேள்வி அங்கம் ஆறு இசை ஏர் கடையாவல்ல அந்தவர் நறையூர் நின்ற நம்பியே நறையூர் நின்ற நம்பியே உங்களுடைய இதுவே சத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உங்களுடைய விதேசத்திலே வசிக்கக்கூடிய சீ வைஷ் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதனால் இவர்களோ வேற அறிந்தவர்கள் ஐந்து வேண்டி புரிந்தவர்கள் ஐந்தாம் அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட திருநாள் இருக்கக்கூடிய அறிவை நம்பியே என்பதாக திருமங்கல் ஆய்வார் அப்பாத்திரத்தில் அறிவு செய்கிறார் இதில் ஏராளமான பாத்திரங்கள் உண்டு மற்றொரு தானம் சொல்ல வேண்டுமானால் என்ன தாராளம் கோவில்டிமேம் கருகனா மாவளியை தாளடி நீர் அடிமறையும் இறை நான்கும் ஐந்தும் அடிமல் மறை அதும் விதைகள் ஏழும் டெல்வி மலுரியா வரமும் கிழக்கும் அடி சீராமல் நிலவரே ரே என்பதாக அவர்கள் சொல்கிறார் இதுபோன்று ஏராளமான குறிப்புகள் பாத்திரங்களில் காணப்படுகிறது பதினைந்தாவது பாத்திரம் கல்லூர்ந்த நெடுமது சூழ் கட்சி மேயர் கல்லூரியும் கடற்கரைந்த தண்ணிய என்றும் அள்ளியும் பூமகர் கோயிலை பணவேடி அங்கழந்தே நின்றுகந்த அம்மா என்றும் சொல்லுகின்ற நெடுவீரின் உரைகளை தாக்கிடுகள் நடைமுறை தோன்றலுக்கு நென்முறை திணற செய்வதாங்க என் தேவையே என்பதாக ஒன்று இத்தாது திருமங்க ஆழ்வார் தன்னுடைய மார்க்கத்தின் மேலே இணையை வைத்து இதுமான திருமங்க ஆழ்வார் இணை வாங்கிப்பதில் மிகவும் வந்தவர் என்பது அவருடைய சாதுகங்களை கொண்டே நன்றாக பரவாய மாமலிகள் காலத்தினை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு மாமலிகள் காலத்திலே நடைபெற்ற விண்ணப்பிக்கிறது மிகவும் வைபவமாக நன்றாக கூறுகின்ற யசீந்திர பிரவண பிரபாவம் என்கிற ஒரு அற்புத அது தென்னை நோக்கம் ஜீயர் ஒரு மகாச்சாரியராக அறிவு செய்யப்பட்டது என்று நாம் சொல்ல வேண்டும் ஆட்சித்திகங்கள் என்கிற எண்பர்கள் அந்த அசதி கிரே பானமாமலை ஜீயர் திருவேங்க பாமாளைய ஜீயர் சத்திராயன் ஜீயர் கோயில் கந்தார்கள் என்று எழுந்தித்தார் என்பதாக இன்னும் அப்பொழுது என்பதாக அந்த பரம்பரையாக சொல்கிறது அவற்றிலே என்கிற மராச்சாரியரும் பிரதிவாதி பயந்தரம் அண்ணா பிரதிவாதி பயந்தரம் அண்ணா இவர்கள் இருவரும் பணவாத மாமணிகளையே பரதேபத்தையாக கொண்டவர்கள் பணவார மாமணிகள் விஷயமாக ஏராளமான காரியங்களையும் தோற்றங்களையும் சத்தியங்களையும் பத்தியங்களையும் அவளை செய்துள்ளனர் அவற்றிலே முக்கியமானது விஷயம் பரவாமொழி சததம் என்பதாக ஒரு கிரந்தம் அந்த வரவரமுனி சதகத்திலே பிரதிவாதி பயந்திரம் அண்ணா பிரதிவாதி பயந்திரம் அண்ணா என்னுடைய தண்ணீனே வேதாந்த தேசிய தட்டாட்சித்தோட சாந்தி கருணைக்கம்தான் வேதாந்த தேசியனுடைய கட்டாட்சத்தாரை உருத்த போதும் மிகவும் அறிவு நிரம்பப்பட்ட சவராகவும் மரபாளமாக கருணையை நிரம்புவராகவும் உள்ளவர் என்பதாக அண்ணாவுக்கு தண்ணீர் அமைந்துள்ளது திருவாதிவேந்திரம் அண்ணாவனுடைய வரவரமணி சட்டத்திலே பல அற்புதமான விஷயங்கள் காட்டப்படுகின்றனர் சடகத்திலே அறிவாறுகளின் சாமியம் என்பதாக பல அபூர்வமான பல விஷயங்களை அருதி அந்த ரீதியிலே எழுந்தியத்தார் என்கிற மகாச்சாரியர் வரவரமணி சடகத்திலே பல விஷயங்களை அருமி செய்திருக்கிறார் முக்கியமாக மனவாள மாணவர்கள் எழுந்தவளியிருந்தார் பல்லவராயன் மனவாள மாணவனின் மதம் என்பதாக திருநாமம் மனவாள மாணவர்கள் எழுந்தவழி இருந்து நிச்சயம் திருவாரினரை செய்து கொண்டு நம்பருமாளுக்கு மதராசாதனம் செய்து கொண்டு அவ்விடத்தை எழுந்து கொள்ளியிருந்தார் என்பது பிரசித்தமானது அவ் மகாச்சாரியர் எழுந்தியத்தால் தான் மனவாரின் காலத்திலே அம்மரத்திலே தான் நேரே கண்ட பல விஷயங்களை வரவரமொழி கடகத்திலே திருப்பி வைத்திருக்கிறார் அதிலே ஒரு சில விஷயங்களை ஒரு சில சோத்திரங்களை எடுத்துக்கொண்டு அது ஏன் அந்த நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன என்பதிலே ஒரு சில விளை மட்டும் அப்படியே விண்ணப்பிக்கிறேன் முதலிலே ஸ்லோகம் அரிய விண்ணப்பது வரவரமுணி பதக்கம் எரிஞ்சிப்பா அங்குச் சோதம் நவந் நாசீர் சத்தியம் அந்த நித்தம் இச்சது அயம் ராம் அது விபத்தி பாஜே மூசை மலமதி வாத்திருத்தம் என்பதாக ஒரு விஷயம் இதை எரிவெட்டார் என்ன சொல்கிறார் என்றால் மனவாள மாம இடத்திலே உன்னை பிரார்த்திக்கிறார் என்ன பிரார்த்திக்கிறார் என்றால் இடத்த நவநவரம் உன்னுடைய திருநாமமானது நவரகம் பொருளிலாக இருக்கிறது நாக சங்கீர்த்த லட்சம் என்பதாக சொல்லி அதாவது திருநாமத்தை அடியேன் சங்கீர்த்தனம் பண்ணி பாட வேண்டும் திருநாமத்தையோ அடியேன் பாட வேண்டும் என்பதாக அடியோருடைய மனத்தை நிறுத்தி தியானம் செய்ய உயங்குகிறேன் ஆனால் என்ன ஆகிறது என்றால் பணி கிழக்கிலே ஒரு வாயிலே ஒளிவரி பாதிப்பகுதியை என்னுடைய தூக்கமானது பறித்து செல்கிறது மற்றொரு வரி பாதி பகுதியை உன்பது முதலிய ஒரு சமுதாயத்தமான காரியங்களிலே பறித்து இன்னும் கொஞ்சம் பாத்துவமானால் மிக கொடியதானோடும் புத்தி மந்த புத்தி உடையதை தகவலுமானது செய்வதை தடை செய்கிறது என்பதாக பரவாயில் கழகத்தை எருந்தியப்பா சொல்கிறார் அதாவது திருநாமத்தை அடியேன் திருநாம சங்கீர்த்தனம் செய்து பாடி மழைய வேண்டும் என்பதாக எருந்தியப்பா அல்ல செய்திருக்கிறார் அதே என்ன விஷயம் காட்டப்படுகின்ற அனைத்தை சிதிமணம் பிரபடன பிளாம் அஹம் மரவா எ சந்தேகமும் இல்லாத பல திசர்களாலே அதாவது வடவாய் அமையுடைய மடபாரமாவுகள் எழுந்திரும் போது சாலையில் விரித்து எழுந்து பார்க்கும்போது அது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஊழியப்பா இந்த சோகத்தை சொல்றாரு பல திஷர்களாலும் வேதவியுடைய திருப்பள்ளி எழுத்து சமயத்தில் பாடப்படுகின்ற திருக்கீரியதான உங்களுடைய திருநாட்ட பாடல்கள் உம்மை பற்றிலே பல பாடல்களை அங்குசு மதுரம் இந்த சுதிசு மதுரம் என்பதற்கு எந்த அர்த்தங்கள் திருமதி அண்ணா பிரங்கா சுவாமி தன்னுடைய வாக்காளத்திலே காட்டுகிறார் சுடிசு மதுரம் என்றால் காதிக்கு ஈணைதனும் என்பதாக மதுரம் என்றால் சிதியோடு சேர்ந்து மதுரமாக பாடப்படுகின்ற பாடல் என்பதாவது இரண்டு அர்த்தங்கள் உண்டு அப்படி சிதியோடு சேர்ந்து தன்னுடைய திருநாமத்தை திருநாம சங்கீக்கிரம் பாடுகின்ற அதிகமாக வரைந்து உங்களுடைய திருநாமத்தையே திருநாம சங்கீர்த்தம் பண்ணுகின்ற சிஸ்டர்கள் பாட அதையும் கேட்டுக்கொண்டு அதையே திரைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக எந்திஎஸ்ஆர் இந்த மலாட்சி பங்கு செய்தார்கள் இதே போன்று நாற்பத்தி ஐவது அதில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஸ்லோகங்கள் முக்கியமான விஷயமாக இருப்பதனால நிவரணமாக கமல நகரம் தேதம் அலோகி மரியாதீத்தம் வரமுனேக்தை தவி அக்ரே அழமதி கதா கருஷி மஜ்ஜம் மஜ்ஜம் மதுவன திசாம் வைபவம் அழகான ஒரு விஷயம் சொல்றார் மாமனிகள் சம்பெருமாரை மங்களாஜாதம் செய்ய எழுந்திரும் போது எவ்வாறு எழுந்திருடுகிறார் என்பதை காட்டும் போது ஒரு விஷயங்களை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் தேவரி செனி பெருமாளை மங்களாஜாதம் செய்ய சமயத்தில் தேவருக்கு எதிரே அதுவும் நாட்டியம் வாட வேண்டும் திருநாமத்தை சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி எழுந்தியப்பா என்ற மகாச்சாரியர் எழுந்தியப்பா என்ற மகாச்சாரியர் அறிந்தவர் இதுபோன்ற ஏராளமான கிரந்தங்களை அள்ளி செய்த மகாச்சாரியர் அம்மகாச்சாரியர் மகாபணத்திலே பிரார்த்திப்பது உங்களுடைய மகாஜாசம் செய்ய எழுந்திரிடும் போது அதையும் முன்பாக நடனமாடிக்கொண்டு திருநாமத்தை பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறார் விதமானது அனைவருக்கும் அநேகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு எருந்தியப்பா என்ற மகாச்சாரியர் அதனால் ஒரு ஆச்சாரிய புருஷனாக இருந்திருந்தார் பணமாராமணிகள் திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்த போது எந்த விமான நீடிக்கப்பட்ட எழுபத்தி நான்கு சிம்ஹா ஜனாதிபதிகளின் பலர் மாமனிகளை வந்து ஆசிரியத்தனர் அப்போது இது எழுந்தியப்பா என்ற மகாச்சாரியர் சோழசிமது எழும்பி என்பது ஒரு ஸ்ரீ கிராமம் இது எழும்பு கிராமம் என்பது சோழ அதாவது இன்றைக்கு சோழிங்கபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அவ்வூருக்கு நேற்று அமைந்த ஒரு சித்தூர் எழும்பி என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை அவதாரத்தாலே என்கின்ற திருநாமலே வழங்கப்பட்டு விட்டது அந்த வில்லி மண்டல விழா சிமபுரம் தக்காளி சன்னதியிலே திரு விக்கிரகம் எழுந்தி என்ற கிராமத்திலே பண்ணப்பட்டு உத்தவாதி முன்வாதனைகள் சோழ சிமபுரம் தன்னதிலே நடைபெற்று வருகிறது முக்கியமான விஷயம் தரத்தில் அதை என்ன பிடித்தது அவ்வளவு அவருடைய திருவாரா தினமான பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் இவரே ஒரு ஆச்சாரியப்படுத்த மனவாரமாவை ஆச்சரிக்க முதலில் வரது வரவில்லை மனவாரமாவது வைபவத்தை பலரும் சொல்ல கேட்ட எம்பியப்பா திருவரங்கத்துக்கு சென்றார் திருவரங்கத்தை தனக்கு தேட பந்துவார கோயில் கந்தாடை அண்ணன் திருமாவைக்கு சென்று அவர் சென்று வெடியில் மனவாள மாணிய மனத்திலே நடைபெற விஷயங்களை கண்டார் இவர் விஷயம் அதாவது நம்முடைய தூர்வாச்சாரியர்கள் சன்னியாசிகளுடைய மனத்திலே அன்னத்தை புதிக்கலாகாது என்பதாக ஒரு சாஸ்திரம் சன்னியாசிகளிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அன்னத்தை புதிக்க கூடாது சாஸ்திரம் சொல்லிருப்பதாக பெரியவர்கள் அறிவு செய்திருப்பார் அப்படி ஒருவேளை சன்னியாசிகளிடத்திலிருந்து அன்னத்தை புதிக்கும்படி ஏற்பட்டால் அதற்கு பிராயசித்தமாக சாந்திர விரதம் என்று உண்டு அதனை அனுப்பிக்க வேண்டும் என்பதாக உண்டு சூழலாச்சாரிய காலத்திலே அவர்கள் எல்லோரும் மதித்து வாழ்ந்தவர் தற்காலத்தில் இருப்பதற்கும் பொருளாதார காலத்தில் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இது எழுந்தியத்தார் என்ற மகாச்சாரியர் பிரவாதமான ஒரு கன்னியாகி ஆயிட்டு அவர் எப்படி ஆச்சிரிப்பது என்பதாக தன்னுடைய மனதிலே ம ஆட்சேபிக்காமல் நேராக மீண்டும் ஏந்தி என்ற கிராமத்துக்கு எழுதி வெளியிட்டார் கிராமத்திற்கு சென்றார் மறுநாள் காலையிலே திருவாராயணம் பழ்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கோயில் ஆய்வாரை திறந்தார் திறந்த போது கோயில் ஆய்வாருடைய கடவான துளிக்காட்டு நீக்கப்படாமல் இருந்தது ஏதோ ஒரு அபகாரம் நாம் செய்துவிட்டோம் என்பதாக மனம் வருங்கி உபவாதம் இருந்து அங்கு இரவு பயணித்தார் அப்போது அவருடைய ஆராத்திய தேவதையான சக்கரவர்த்தி திருமகன் சில வார்த்தைகளை அவருக்கு அது என்ன வார்த்தை என்பதை சக்கரவர்த்தி திருமகன் தனக்கு கனலில் வந்து என்ன என்பதை எழுந்த வராரி கட்டகத்திலே எண்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலே அறிவு செய்திருக்கிறார் அந்த சோகத்தை அதிக நீங்கள் விமர்சித்து அவருடைய இப்போது இந்த சோகம் வந்து சக்கரவர்த்தி திருமகன் என்ன சொன்னால் சக்கரவர்த்தி திருமகன் வார்த்தை என்பதாக அதிருஷ்டோ வரவரமுனே விசாரமாய தன் நாம இந்த என்ன சொல்றா சக்கரவர்த்தி திருமகன் தனக்கு சமீபத்தில் மிகவும் பிரியரான சக்கரவர்த்தி திருமகனுக்கு அதாவது ஏந்தியத்தா காட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அதை நீங்க விண்ணப்பிக்கிறேன் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபுரானை விட்டு எவ்வளவும் தெரியாமல் இருந்தவரை இளைய பெருமாளன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் ஆதிஜேசனுடைய சாட்சாத்து திருவதாரம் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணனை குற்றி எப்போதும் இருக்க மாட்டார் இங்கு சக்கரவர்த்தி திருமகன் பிரவாத மாமன்களை இளையபெருமாளாக நினைத்து இளையபெருமாளை காணவில்லையே என்பதாக மனதிலே ஒரு வாக்கம் இருக்க சொல்லி அதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லி எருந்தியசாவுக்கு அருள் செய்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் தனது சமீபத்தில் திருமகனுக்கு சென்றால் போயாம் இருந்தா சிங்காகரமாம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசனை காணவில்லையோ என்பதாக நினைத்து எந்தியப்பாவை கூட்டு ஒரு வார்த்தையில சொல்கிறார் தேவரி எனக்கு திருவாராஜனும் எதற்காக சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிற அஜய் ஆகமனிய முதலான உபகாரங்களால் அது எனக்கு என்ன பலன் ஏற்படப் போகிறது அது என் மனதில் துக்கப்படுகிறது என்ன மனவாரமாக தெரிந்து அது என் இருக்கிறேன் ஆக என் உதயத்தில் உபகாரம் தெரியாது மனவாரமாக விஷயமான திருநாம சங்கீர்த்தத்தை பண்ணும் தேவரி திருநாம சங்கீத விஷயமான திருநாம சங்கீர்த்தம் பண்ணுவது அது என் கேட்டு மிகந்தாலம்தான் என் மனதில் இருக்கக்கூடிய துக்கமானது கோகும் சக்கரவர்த்தி திருமகனே இதனை அருமி செய்தார் என்பதாக என்பதாக எழுந்தியப்பா பரமரமை சடக்கத்திலே விஷயத்தை சொல்கிறார் இத்தனை விஷயங்களும் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் மாமலிகள் விஜயமான திருணாம கல்வீர்த்தனம் என்பதில் மனமாதிர மாமலிகள் காலத்திலே முக்கியமாக அவருடன் அந்த புரிந்த அத்தசி ஜகங்களாலே பண்ணப் பெற்றிருக்கிறது விஷயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே அரியத்தில் விண்ணப்பிக்கிறியாதி அண்ணன் தன்னுடைய வாகனம் அளித்தக்கே இரண்டாவது தோகத்திலே அதாவது மகாலமாவது திரு உபகாரம் திருமூர் நட்சத்திரம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது மூலம் என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை அறிவு செய்திருக்கிறார் அவகரண மூலம் சாம்ராஜ்ய மூலம் மூலம் என்று விஷயங்களை பார்த்துகிறார் எதற்கு மரபாளமாக திரு அவதாரமானது எதவிற்கு மூலமாக ஆயிற்று என்பதாக தாமியம் செய்கிறார்கள் முதலிலே எது அவதரண மூலம் முக்தி மூலம் பிரதானம் சேத முக்திக்கு மூலமாக ஆயிற்று பிரவாத மோதிய தேவதாரமானது நம் போன்ற முக்தி அடைவதற்கு மூலமாக இருக்கக்கூடியது என்பதாக முதல் மூலத்திற்கு அர்த்தம் ஒளி செய்கிறார்கள் அடுத்தது சபரிமன் கிறிஸ்தான் சம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை பலரும் ஏற்றுக்கொண்டதில்லை திருவாயுமொழிக்கு ஏதகாமியத்தை அந்நாளில் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தனர் ஆனால் பிரவாதமிருவுடன் அழிவாருடைய திருவாய் மொழியானது ஐயாசனத்திலே ஏற்றி வைக்கப்பட்டது அதாவது அழுவாருடைய திருவாய்மொழியின் பிரமாண சாம்ராஜ்யத்தின் அதிருஷ்ட வாசகையும் பிரமாணம் பிரிய சாம்ராஜ்யத்திலே அறிவாளிய திருவாய்மொழி எப்படி ஏறி என்றால் மனதாள மாணிகள் பிறந்த திருமூலத்தினாலே ஏற்பட்டது ஆக அறிவாளிய திருவாய்மொழியானது பிரமாண சாம்ராஜ்யத்தில் ஏறி இருப்பதற்கு மூலம் மனாளுமையான திருமூலம் என்பதாக காட்டுகிறார் அடுத்தது மூன்றாவது மூலம் கலிபழிசக மூலம் இன்றி கணிதவசத்தை ஏற்படுகின்ற தாக்கத்தை வரையோக மூலம் தாகதூதர்களான நம் போன்றவருடைய சட்ட புருஷார்த்தத்தை நீக்கும் எல்லாவித புருஷார்த்தங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது என்பதாக யந்திரம் அண்ணா தன்னுடைய ஸ்லோகத்திலே மாமுடைய திருவதாரத்தினுடைய அதாவது அந்த திருமூல நட்சத்திரத்தினுடைய திறத்தினை அழகாக எடுத்துக் காட்டுகிறார் இதனை அடியேற்றிய செந்தனையை இந்த இறந்து மகிழ்ந்த நாள் என்பதான நாம் தேடி தருகிறோம் என்றோ அந்த வாயு இல்லாமத்திற்கு அடையிலே அது எனும் ஆக ஐப்பசியல் திருமூல மகோதவத்தை முன்னிட்டு இவ்விஷயமானது இங்கு பார்த்தீங்கன்னு அடியும் என்கிறார்ந்திரதாயத்திலே நாதமொழிகள் ஆச்சாரியாய்மொழிக்கு நாலாயிரத்திற்கும் பண்ணும் இதையும் அமைத்தார் செமயத்திலே இதே போன்று நம்பியாள் தார் நம்பி என்பவரும் செய்திருக்கிறார் நாதமொழிகள் எல்லோரும் அறிந்து சரிப்பனே ஆறாவது பாத்திரம் அன்னாறு கோழி அதாவது திருக்குழந்தையில் இருந்து வந்து இருவரும் பாடுவதற்கு கேட்டது இந்த சரித்திரங்கள் குருபோந்தராதிகள் மூலமாக அனைவரும் அறிமுக விஷயமாக இருப்பதனாலே அதில் விண்ணப்பிக்கவில்லை வேதாந்த தேதியம் தன்னுடைய அதிகார சந்தேகத்திலே ஒன்று செய்கிறார் காலம் வளம் முடி அண்ணற்கு காலம் வழங்கி தமிழ்மறை இல்லிகை கந்தவள்ளல் மூணு கடலில் மூழ்கிய நாகமுடி கடலே காலம் வளம் போன்றல் என்பதாக நாதமுனிகளை பற்றி சிறப்பித்துக் கூறுகிறார் காலம் வழங்கி தமிழ்மறை இன் இசை தந்த வள்ளல் இசை ஆகிய பெருங்க செல்வத்தை கொடுத்த வள்ளல் நாதமுனிகள் ஆகும் தன்னுடைய மருமாளர்களான நேரத்தாழ்வான் சீரையகத்தாழ்வான் என்று இவருக்கும் கல்வீதத்தை கற்பித்து முக்கியமாக திருவாரூர்மொழியை கற்பித்து வைத்து அவர்கள் மூலமாக பிரச்சாரம் ஏற்படும்படியாக செய்து வைத்த பெருமை நாகமொழிகளையும் தாரும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அந்த நாகமொழிய பரம்பரையிலேயே இப்போது நாம் அரியல் துறை முதலாளர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் என்பதாக பல விஷயங்கள் உண்டு இதைத் தவிர வியாக்கியங்களிலே இசை சம்பந்தமான பல ஐதிசியங்கள் ஐதிசியங்கள் தனது உண்டு மலையம் பின்னப்பிக்கிறேன் ஆச்சாரத்திலேயே சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பதனால எவ்வளவு முடியுமோ அதியம் எவ்வளவு தூரத்துக்கு புயல் வைக்க வேண்டும் என்று அதையும் முயற்சி செய்தேன் முதலிடம் ஆச்சார ஹயம் ஆகின்ற உள்ளே நுழைவோம் ஆச்சார நிதயம் முதல் பிரகரணம் யம் போல கண்ணார் பாடல் பண்புடை இதை கொள் வேதம் போனேன் என்பதாக ஒரு சூத்திரம் ஆச்சார ஹருவன் என்கிற மகாகிரதத்தை பற்றி முதலில் நன்றாக அறிந்து கொண்டால் மட்டுமே அக்கிரந்தத்தின் மேல் விளைய முடியும் ஆச்சார ஹருவன் என்கிற ஒரு ஒய்வற்ற சந்திரம் துறைலோகாச்சாரியர் என்ற மகான் அவருடைய எட்நூறாவது நூற்றாண்டில் நடைபெற இருக்கிறது அம்மகானுடைய திருத்தம்பியார் அழகிய பெருமாள் நாயனார் என்ற மகாச்சாரியர் அறிவிசெய்தது இந்த அழகிய பெருமாள் நாயனார் ஆச்சாரியம் அருதி செய்தன் காலம் என்னவென்றால் திருவாதிமொழிக்கு வேததானியம் கிடையாது வேதத்தை காட்டிலும் மேம்பட்ட சாஸ்திரம் என்பது உலகத்தில் இல்லை என்பதாக ஒரு வளர்ச்சி நிலை வந்தது பெருமாளி நாயனார் என்ற ஆச்சாரியை காட்டிலும் மேம்பட்டது திஜ பிரபந்தங்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆச்சார நிலையம் குறிப்பாக ஆச்சாரியன் என்பது அம்மா குறிக்கிறது என்பதாகவும் கொள்ளலாம் அவர்கள் நிறைய நினைவு விஷயங்களை காட்ட வல்லது நாயனட என்ன இருப்பது என்று காட்டுகின்ற மகாச்சாரியர் அவரது என்ன சொல்லலாம் ஆக ஆச்சாரியும் அந்த மகா கிரந்தத்தினை பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு பாகம் படவால் அரவணை பயின்றவருக்கு உணவோட வென்று உணர்பாடு புயந்தும் வந்து என்பதாக சொல்லி ஆச்சார உதயத்தினுடைய பெருமையானது பேசப்படுகிறது இந் உலகத்திலே எத்தனையான கிரந்தங்கள் அவதரித்திருந்தாலும் ஆச்சார உதயத்தை போன்ற ஒரு இனி தோன்ற போவது இல்லை என்பதாக இனி இப்பொழுது நடிகை மேலே சொன்ன ஐம்பதாவது இயற்பா மூன்றும் வேதத்ரயம் போல பன்னார் பாடல் பண்புரை நாயனாவுடைய சூத்திரம் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இயற்பா ஆகிற மூன்றும் வேதத்ரயம் போலேதான் என்னது ரிக்குவேதம் எதிர்வேதம் காமவேதம் என்று சொல்லாமல் வேதத்தரவன் என்பது அபவ வேதம் என்பதாக சொன்னார் என்பதாக ஒன்று இருக்கிறதா என்பதாக ஒரு தொழில் என்பதானால் எதை குறிக்க வருகிறார் என்பது ஒரு விஷயம் இச்சூத்திரத்திற்கு அவதாரி அவதாரிகள் என்றால் ஒரு முன்னுரை அவதாரிகள் இத்திலுள்ள மனவாள மாணிகள்வாருடைய நான்கு தொடங்கங்கள் நான்கு வேத தாரம் என்பதையும் எந்த வேதத்தினுடைய அப்படி விரிவாக விளக்கும் விதமாக காட்டுகிறார் மணவார மாவனின் வியாழ்தியான அடியுத்த தெரிவித்து பின்னர் பணவார மாவனியா காட்டுகின்ற விஷயம் என்ன என்பதை அதில் நிறுத்தி சொல்கிறேன் இப்போயான பங்குகளை தெரிவித்து இது பிரிவு இல்லை என்று யார் நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஆதார பணிப்பிரவாத நிலையில் இருப்பதனாலே அந்த வியாட்சியான பங்குகளை தெரிவித்தால் மட்டுமே அதிக விஷயத்தை முடித்து புரிய வைத்தது என்பதனால முதலிலே வியாட்சியான பங்குகளும் முதலில் வசிக்கிறேன் அதாவது ஏற்பாள திருவிருத்தம் திருவாதிரியம் திருவந்தாதி என்கிற பிரபந்தங்கள் மூலம் அடைய எதிர்ப்பு அகர்படங்களாக மூன்று வேகத்தினுடைய பானத்திலே பன்னார் பாடல் என்றுடைய திருவாயுமதி பண்புறை வேதம் என்றும் இசை கொள் வேதம் என்றும் இசையையும் உடைத்தான காமவேதம் போலே என்பது யாக்கியங்களிலே பண்புறை வேதம் என்றொழிய பண்புரை வேதம் என்று பாடமும் இசை கொள் வேதம் என்கிறதற்கு காமவேத பலத்தவும் கண்டதில்லையே ஆயுதம் ஆத்த தவறான இவர் இப்பிரபஞ்சத்தினால இப்போ வேண்டும் இப்பவே உள்ளது மற்ற இது உபலட்சணம் என்று சொல்ல கடவம் என்பதாக சொல்றாங்க இப்போ அது இந்த சூத்திரத்தை விவரித்து சொல்கிறேன் பணிபுர அதாவது திருவாய்மொழி பண்ணை புரைந்துவிட்ட வேதம் என்பதால் உண்மையிலேயே அங்க திவ்ய பிரபந்தத்தில் பார்த்ததானால் பண்புரை வேதம் பயந்த படனுக்கு என்பதாகவே பாடம் அங்க பண்புரை வேதம் என்பதாக திசை பிரபந்தங்கள் பாடம் காட்டப்படவே இல்லை இதில் நன்றாக அழிந்து கொண்ட மனவாள மாமனிகள் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஏன் பண்புரை வேதம் என்று சொல்கிறார் பண்பு வேதம் பண்பு உடை வேதம் பண்புடை வேதம் வேற பண்புரை வேதம் வேற இந்த முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊன்று சொல்கிறேன் பண்புடை வேதம் என்பது அண்மை பண்புடை என்றால் நீர்மையை உடைய வேதம் என்பதாக அர்த்தம் பண்புரை வேதம் என்றால் இசையோடு சேர்ந்த வேதம் என்பதாக அர்த்தம் இயக்கத்திலே வேதமானது இசையோடு சேர்ந்தது என்றாக காட்டப்படவில்லை அங்கு மூலத்தில் என்ன அளிக்கிற பண்புரை வேதம் என்று காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அழகிய மனதான பெருமாளின் ஆயனார் பண்புரை வேதம் என்று பாடம் காட்டி அழுகிறார் ஏன் அழகியமான பெருமளின் நாயனார் அவ்வாறு பண்புரை வேதம் என்று காட்ட வேண்டும் என்பதாக ஒரு கேள்வி இந் உண்மையிலேயே கேள்வித்தால் ஒண்ணுமே தெரியாது மகாட்சியாக காட்டாதான் என்ன அவரே அது மனதை வியாக்கியானுடைய அழகே என்னன்னா சூர்வாச்சார எல்லா வியாக்கியானங்களும் ஆனால் மனதாளி வியாக்கியானங்களில் மட்டுமே ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் முன்னால் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு சூத்திரத்திற்கு பின்னால் ஒரு பதில் கேள்வி பதில் என்கிற உரையிலேயே ரொம்ப மற்ற அத்தனை வதத்து கிரந்தங்கள் வியாட்சியான தெளிவாக்கான என்ன ஏதாந்திரன் என்ன மயனாராச்சான மட்டும்தான கல ஆச்சாரியும் பலவாரமாக அந்த புரிவாசாரனை யானைக்கும் சீதத்துக்கும் தாந்தியம் சொல்லும் போது இந்த மதத்தில்தான் யானை தாழ்ந்து விடாது அது ஒரு அந்த ரீதியிலே மட்டுமே சொல்லுகிறேன் பலவாரமாமலுக்கு மட்டுமே ஏற்பட்ட பிரத்யேகமான வைபவம் இது பரவாய ஒரு நல்ல டீச்சர் நல்ல ஒரு ஆசிரியர் என்பதை அந்த மாணவர்கள் செய்தித்தவனுக்கு நன்றாக தெரியும் அவர் முதலிலே எந்த வியாட்சியான மூல சீக்கிரத்திற்கும் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்வார் கேள்வி கேட்டுக்கொண்டு அந்த கேள்விக்கு பதில் அந்த மூல சீக்கிரத்தை அடியொட்டியே விவாதி செய்தார் அவருடைய மூட்சபடி பட்டத்தளம் சீதரபோதனம் ஆச்சார வளையம் ஆகிய நான்கு கிரந்தங்களும் பார்த்தால் இதே வயிற்ற இதே போட்ட நடைமுறை அமைந்திருக்கும் அருல்லும் போது பண்பு வேதம் என்று சொல்லாமல் இல்லை ஏன் வேதம் என்று அருள் செய்திருக்கிறார் ஒரு கேள்வி அதாவது திருவாய்மொழியில் தண்ணியும் இசையும் உடைத்தாமையாலே அடிய அந்த அவதாரி சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்கியம் என்ன சொல்ற வேதம் திருவாழ்மொழி என்பது வைக்க வேதம் என்றால் அப்பண்ணுக்கு ஆசிரியமான வேதம் அப்பண்ணுக்கு ஆசிரியமான வேதம் வேதமானது பண் என்பது என்ன என்பதை முதல்ல சொல்லிடுறான் பண்ணுனா ராதம் அர்த்தம் இப்போ இருக்கக்கூடிய தோம்ல இப்போ பழங்காலங்களிலே தமிழ் இலக்கியங்கள் தான் என்றால் பண் என்று வழங்கப்படும் நாலாயிரங்களிலே ஏராளமான இடங்களிலே தண்ணீர் பற்றிய செய்திகள் அரியாதமாக அந்த பண் என்பதை எடுத்துக்கொண்டு தூக்கத்தை முடித்த உடனே பண் என்றால் என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறேன் சொன்னார்கள் அது இன்னும் நன்றாக புரியும் பண் என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சொல்றான் முதலில் இவ்விடத்தில் அவர் சொல்லுகின்ற விஷயத்தை விண்ணப்பித்து விட்டு பின்னர் அந்த விஷயத்திற்கு வருகிறேன் பன்னார் இசை கொண்டது உடைத்தான வேதம் என்றபடி திருவாயுமொழி தண்ணையும் உடைத்தாக தண்ணும் இசையும் உண்டு என்னும் அறிவிக்கைக்காக வாய்த்து தாமவேதமான சந்தைகள் வேண்டுகோள் உண்டாயிருக்க இதை இப்போது உயரடித்தது இந்த சூத்திர ஒரு விஷயத்தை மாமனிதன் ஜாத்திய அரசு அறிவு செய்கிறார் தாமவேதின் இசை உண்டு உண்டுமைய வேகத்திலே இருக்கக்கூடிய விஷயம் வேகத்திலே இருக்கக்கூடிய அவர் செய்த ஆராய்ச்சி விஷயங்கள் வேக சொரங்களிலே அவர் தற்போது ஆராய்ச்சிகளை அனுமதி செய்திருக்கிறார் குறிப்பாக சான்சோக என்ன ஆகும் என்பதை மடவாள மாமையின் ஆச்சாரியின் காட்டி அறிஞர் அதையும் என்ன பேசுகிறேன் இப்போ இந்த சூத்திரத்தை இப்படி வருகைப்படுத்திக் ஒரு மூணு பாயிண்டா சொல்றேன் ருக்கு எதிர் அபரண வேதங்களின் காலத்திலே திருவிருத்தம் திருவாசியம் திருவங்காதி என்கிற மூன்று பிரபந்தங்கள் இது முதல் பாயிண்ட் திருவாய்மொழி தன்னோடையும் அமைந்திருக்கிறது திருவாய்மொழியானது தன்னுடனும் இசையுடனும் அமைந்திருக்கிறது மூணு காமவேகத்திற்கு தன்னும் இசையும் அமைந்திருக்கிறது அதே போல திருவாய்மொழியும் அமைந்துள்ளது இவர் இங்கு சொல்ல வேண்ட விதயம் வேகத்திற்கு என்னென்ன அத்தனையும் திவ்ய பிரபந்தத்திற்கும் உண்டு வேதத்தில் என்னென்ன சிறப்புகள் சொல்லப்படுகின்றன அள்ளிச் செயலுக்கும் உண்டு என்பதென்று விடயம் முதல் மீண்டும் திருக்கு வேதம் எது என்று சொல்லிவிட்டார் காமவேதத்தினுடைய பானத்திலே திருவாயுமையே செய்தார் பாதவேத திருவாயுமயது காமவேதம் பாபவேதமே என்பதாக சொல்லுகிறார் காமவேதம் காமவேகத்திற்கு திருவாய்மொழிக்கு தாமதத்தில் தண்ணி உண்டு இதய உண்டு உணவக அமைஞ்சு காட்டுகிறார் இன்று வரை இன்னொரு ஆராய்ச்சிக்குரிய பல விஷயமாக இருந்து வருகிறார்கள் தாமதத்தில் இருக்கக்கூடிய தண்களைப் பற்றிய ராகங்களைப் பற்றிய விஷயங்கள் ஆராய்ச்சிக்குரிய விஷயங்களாக தற்போது நடைபெற்று வருகின்றன பலவாய மாமல்கள் பணி உண்டு என்பது அறிஞர்களாலே இப்போது நிரூபிக்கப்பட்டு சீக்கிரத்தில் நன்றாக செய்யும் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் சொன்னி எதிர்காம அதை பார்த்து சொல்லிட்டேன் அதை பற்றி இப்போது சொல்ல வேண்டாம் இசையை பற்றிய விஷயத்தை மட்டும் திருவாய்மொழி தன்னாரி அமைந்திருக்கு தமிழகத்துக்கு தண்ணி நிச்சயம் உண்டு அது போல திருவாயுமொழிக்கு இருக்கு என்று சொல்வோம் இந்த இடத்துல மலையாள மாணவிகள் திருமாதரின் தோலை என்கிறார் திருவாயுமொழி பத்தாம் பத்து பத்து ஏழு அஞ்சு திருமாதரின் தோலை கலோகர் என்பதான விஷயமாக எடுத்து மூல சூத்திரத்தை அறிவித்து மேற்கோடா காட்டார் என்ன காட்டார்னா அதாவது மலையாள மாணவியர் மேதாவிதா தெரிஞ்சுக்கிறோம்னா ஈடு புரிஞ்சவான ஈட்டு வியாசாரத்தை ஈடு வியாசார பங்களை சொல்ல நிர்பந்தம் ஏற்பட்டது வியாசார பங்களை சொல்லலாம் மனவாட மாணவிகள் எந்த பாதையில் போயிருக்காங்க அதனால விண்ணப்பி போக யாரால புரிந்து கொள்ள முடியாது அப்படி ஒரு கடினமான பாதை மனவாள மாமலிகள் வந்து எத்தனை விஷயங்களை பார்த்திருக்காங்க பிரமிப்பாக இருக்கும் இப்ப அந்த இடத்துல ஈடு வாக்காரம் நம்பிள்ளையினுடைய ஈட்டு வாக்காரம் சொல்ற பாருங்க நம்பிள்ளையுடைய நம்புணை வாக்காரம் அதாவது இந்த திருவாயுமொழி நன்னாசுரன் நலிவீழ நல்லாமணர் பொருட என்கிற அந்த பாசுரத்தின சொல்லும் போது நன்மொனிவர் இன்பம் தலை திறப்ப தன்னார் காவலின் கதிகள் யானால் தன்னைத்தான் வாரி தென்னாதெண்ணும் என்னம்மா திருமாதரும் போனதானே என்பதாக சொல்றாரு இதுல ஈடு வியாக்காரத்தையும் பெருவாக்கத்தையும் அவருக்கு மாணவிகள் இருப்பதனால சொல்லிவிடுகிறேன் அவருக்கு ஈட்டு பகுதிகள் என்னன்னா தன்னார பாடல் தண்ணோட சேர்ந்த பாடல் எப்படி இருக்குன்னா கிருஷ்ணமானது பரிமளத்தோடு அழகான போது பண்ணும் இசையும் மிகுந்திருக்கும் ஒரு புஷ்பத்திற்கு முடியாது என்பதாக நம்புகளை செய்கிறார் அதாவது திருவாயு மொழியானது புஷ்பத்தினுடைய தளத்திலும் அதற்கு அமைந்துள்ள பன்னோடு பேரில் உள்ள அதாவது வாசன மாதிரி ஒன்றை பிரிக்க முடியாத விஷயமாக காட்டியிருக்க ஈட்டுப் பங்குகளை எடுத்து செல்களில் என்ன தெரியும் இந்த பன்னார் பாடல் என்பதற்கு அறிந்தரி உரையாற்றியதான் சில விஷயங்கள் சொல்றா ஆறுதல் தேர்தல் மிதுதல் மிகுந்த ஆராய்ச்சிக்குரிய பல விஷயங்கள் அது எங்க இடத்துல விண்ணப்பிக்கல இப்படி அறிந்தரவு பல அற்புதமான பல விஷயங்கள ஆக இப்ப ஒரு கேள்வி வரும் இந்த ஜாக்கியானத்தை செழித்து வாழ்க்கை என்ன கேள்வி வரணும் அப்படின்னா ஒன்றா என்பதும் வெவ்வேறு சொல்லாசை என்பதும் ஒருவர் சொல்றா என்பதாக ஒரு கேள்வியானது மனக்கல் ஏழம் எழும் எழும் என்பதாக நினைத்து மலையாள மாணவர்கள் அவ்விடத்துல காட்சியான பகுதியை அறிவிப்பு செய்கிறார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சொல்றேன் இப்ப ஒரு கேள்வி நான் சொல்லிட்டேன் இசை என்பதும் தனித்தொழில் சொல்லா பண் இசை என்பது ஒரே சொல்லா என்பதாக ஒரு விஷயம் பண்புடை வேதம் என்பது தன்னை குறைந்திருக்கிற வேதம் என்பதால் அப்புக்கு ஆசிரியமான வேதம் இசை வேதம் என்று இசை உடைப்பார வேதம் பண்ணார் பாடல் என்று திருவாயுமதி பண்ணையும் இசையும் உடைப்பது இப்ப மராய் என்று என்ன சொன்னாருன்னா ஒரே சொல்ல கிடையாது சேர்த்து பிரித்து காட்டி தனியாக திருவாரூரானது தன்னோட சேர்ந்த இசையுடன் அமைந்திருக்கிறது என்பதாக இவருக்கு காட்சி எழுதுகிறார் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தான் என் மகன் காத்திரை வேகம் பழந்த மகனுக்கு மண்புறவையம் இழந்தவராக பெண்புணர் பள்ளியின் தேவபிரி என் கண்புளை கோவில் இழந்ததுக்காக திருவாஜி ஆறாம் பத்து இந்த தாசிரத்தில நம்ம அனைவருக்கும் தெரிந்த முடியும் திருவாதிமணிக்கு ஐந்து வியாச்சாரங்கள் உண்டு ஆறாயிரத்தி ஒன்பதாயிரப்படி இருபத்தி நாலாயிரப்படி பன்னீழாயிரப்படி இருப்பாயிரம் ஐந்து வியாக்கியானங்கள் உண்டு இந்த ஐந்து வியாக்கியான நீங்க எடுத்து பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பண்புடை வேதம் தான் வியாக்காரம் அடைத்தா அந்த அத்தனை அஞ்சு புல்லானும் சரி நஞ்சியலும் சரி நம்புள்ள அத்தனை ஆச்சாரியாலும் இந்த ஐந்து வியாக்கியான அள்ளி செய்தார் அத்தனை வேதம் என்ற வியாக்கியான அள்ளி செய்தார் இதை பார்த்தார் மரபாள மாமலிகள் அவர் பாருங்க பொய்யில்லாத மனவாள மாமணி என்ன பொய் சொல்ல மாட்டார் மறைக்காமல் சொல்பவர் கூடாது மனவாள மாமணி புரிஞ்சு அறிய அவங்க என்ன இருக்கிறதோ உண்மையை தவிர வேறொன்றும் சொல்ல மாட்டார் உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்லுவார் மன மாமலிகள் மறைக்காமல் சேர்க்கக்கூடியவர் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பண்புற வேதம் இப்ப இந்த இடத்துல வந்து சொல்றது பெரியதம் என்பதாக வேதம் தன்னோட கூடியது என்பதை நாயனார் மனதாரம் நடித்தார் அழக மனவார பெருமாள் நாயனார் வேதமானது வேதத்திலே ராகம் உண்டு என்று திருமணம் பற்றினார் இதை தனது தன் வீட்டு கனிமளான நோக்கிய மனிதர்கள் அஞ்சு வியாக்கியானங்களும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படவில்லையே நாயனார் மட்டும் அழிவு செய்கிறார் என்று ஒரு கேள்வி இசை கோவில் என்ற படத்திற்கு நாதம் என்று வியாசியானம் வந்தார் ஆனால் அழகிய மன திருமான் நாயனார் இசை கோவில் என்பதற்கு பாவ வேதம் என்பதாக காட்டினார் அப்படியே வேதம் இருக்கிறதா என்பதாக உண்மையில அபிப்பிராய வேதம் என்பது ஒன்றும் அன்பு தாமவேதற்கு அழகமான போன்றுவாய் முடியும் என்னென்ன ஒன்றோ அவர் காட்டணும் அந்த நிர்பந்தம் அவருக்கு இருப்பதனாலே அதற்கு தேர்தல விஷயங்களை அறுதி செய்கிறார் அப்படி சொல்லும் இதை இரண்டும் தனித்தனி சொற்கள் என்பதை காட்டியது ஆக ஐந்து வியாக்காரங்களிலும் காட்டாத பல விஷயங்கள் அழக மாபெருமார் நாயனார் மட்டுமே காட்சி அறிவிக்கிறார் குறிப்பாக என்பதை பிரபலமான முதலில் எடுத்து காட்டினார் சொல்றேன் பண்ணின்ற சொல்லுக்கு பலவித அர்த்தங்கள் உண்டு அபராதிகளே பார்த்தவான பண்ணின்ற சொல்லுக்கு இசை ஏழு ஸ்வரங்கள் இசைப்பாட்டு மரம்பு கருவிகள் ஓடை குஜை கலரம் கூட்டு அலங்காரம் யானை குதிரைகளுக்கு செய்யும் அலங்காரம் குதிரை முதலியவற்றின் வரக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய ருதம் அதற்கு அலங்காரம் இது தோழிக்கு செய்யும் அலங்காரம் தகுதி அமைவு மலக்கலத்தின் இறப்பம் பண்கயிறு பன்கயிறுனா தோழி இட பக்கத்தில் கட்டிடக்கூடிய மர கயிறுக்கு பேரு பண்ணு பருவம் காலநிலை கைமட்டிப்பு உண்டு நீர்நிலை ஊதியம் மகளிர் கூட்டம் இப்படி பண்ணின்ற பொண்ணுக்கு பல அர்த்தம் உண்டு புறாத ஒரு ஒரே ஒரு இடத்தை வச்சு எடுத்து காட்டுற பண்ண சொல்ல வந்து இணையா ஒரு கிரந்தமே கிடையாது அந்த ஈடு கிரண்டத்தில நம்மளை மின்னணு மடவார சிகிச்சை பிரதேசத்துல பாதத்தியரான பெரிய திருவடிகள் பஞ்சோர்புற மேற்கொண்டு அந்த இடத்துல நம்மளை பண் என்ற சொல்லு என்ன சொல்றாருன்னா அலங்காரம் என்ற விடத்துல காட்சியர்களா அந்த பண் என்ற சொல்லு அவ்விடத்தில நம்மளை அலங்காரம் சொல்றாங்க எல்லாமே உங்களிடத்த ஒரு மாதிரி வரும் அதை உரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லியதால் அதை உரத்தை மட்டும் காட்டின பெயருக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னா இந்த பண் என்ற சொல்லி ஆழ்வார்கள் எங்கிருந்து கொண்டார்கள் மலையாள மாணவர்கள் ஈரத்தை எடுத்துக் கொண்டார் என்பதற்கு முக்கியமான ஒண்ணு பார்க்கணும்னா நம்ம எங்க போனோம்னா சிலப்பதிகாரத்துக்கு போனோம் சிலப்பதிகாரத்துக்கு போனால் அரங்கு வெற்றி காய் அடியாருக்கு மல்லார் என்பவர் அதற்கு ஒரு உதவி செய்திருக்கிறார் அப்படியே சொல்லியது எல்லாமே கொஞ்சம் கேள்விப்படாத விஷயமாக இருப்பதனாலே கொஞ்சம் சில பேருக்கு அதைப் பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறார் என்ற நிர்பந்தமதி ஏற்பட்டாலும் விண்ணப்பித்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமதி எனக்கு அதனால அப்படியே என்ன சொல்றார் பாருங்க அப்படியா நல்லார் அந்த இடத்துல இசை என்றார் என்றார் எட்டாரும் பாவாய் முதலால் எழுத்தல் முதலாள்கும் பன்னி பிடித்தால் உடம்பு ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு ஒளிகளானது கிளம்புகிறது ஒளிகள் ஒன்று சுழம்புகிறது எங்க ஒளி உறுப்பு தானங்கள் நெஞ்சு நாக்கு மூக்கு அண்ணாக்கு உடலு பல் தலை என்கிற பெருந்தாரம் எட்டு இந்த எட்டு இடங்களை வந்து ஒளியானது கிளம்புகிறது அப்புறம் எழுத்தல் பருத்தல் நலிகள் தம்பிதம் குடிதம் மொழிப்பு என்னும் செயல்கள் தொண்டையோட பழுத்தல் பழுத்தல்னா சவுண்டு கம்மி தண்ணி பாடுறது மலிதல் தம்பிதமாக பாடுகிறது சவுண்ட அது மாதிரி பல விஷயங்கள் அடித்து பாடுகிறது பாடுபவர்களுடைய பாடுவார்கள் நம்மளுடைய தொண்டகையை காட்டிய பல விஷயங்கள் இதெல்லாம் இப்படி இந்த நோய்கள் என்னன்னு தெரிய வேண்டும் என்பதற்காக அதையும் சொல்றேன் இன்னும் ஒரு வேலை சொல்ல போனோம்னா திருவள்ளுவர் ஆதிபகவான தாவரைக்கண்ணு அதாவது திருக்குறள் அறம்பூல் இன்பம் ஊறு கட்சி கிடையாது உழைவு என்று எந்த இடத்துல சொன்னார் இவ்வளோ சொல்லும் போது இடத்துக்காக அதை சொன்னார் பண்ணென்னாம் பாதரைக்கு என்று சொன்னார் ஆக பண்ணு என்பதானது ரொம்ப அழகாக சொல்லிட்டார் உடம்பு இருந்து கல கலம்பக்கூடிய ஒலிகள் எட்டு தொண்டையிலிருந்து வரக்கூடிய ஒலிகள் எட்டு இவர்கள் இதற்கு தன் என்று பெயர் அப்படின்றதுக்கு பெயர் காரணம் அதே சில புதி வாரத்தில் அரியா இருக்கு நல்லா இருபத்தாறு இருபத்தெட்டு யாரும் குரலும் சீரும் உடனும் தாய்குறை தன்னுமை ஆற்றோடு இவற்று நிகழ்ந்தவாதல் இசை என்ன இசைந்தால் பொருந்து கிடப்பது தேர்ந்து கிடப்பது என்று பொருந்தி தேர்ந்து எடுக்க வேண்டும் பாடல் பொருள் அடிப்படை சுதி கேட்கின்றவர்களின் பகுதி என்பதாக ஒன்றோடு ஒன்று பொருந்தி எது இருக்கிறதோ அதற்கு இசை என்று பெயர் என்பதாக சொன்னார் அதே இப்போது அண்ணனா என்ன இசைனா உன்னத சொல்லிட்ட அதாவது இது வந்து கிராம என்ன இசைனா என்னங்கிறது முக்கியமான விஷயம் என்ன காட்டப்பட்டது என்பதை கண்டிப்பா சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால சொல்லிட்டேன் இனி மலவாள மாணவிகள் இந்த பண் இசை என்ன சொல்ல எந்த விதத்துல கையாள்கிறார் என்பதை இனி பார்ப்போம் நம்புள்ளை தன்னுடைய வாழ்க்கையாளத்தில் வைகுந்த படிக்கல இசையாகும் பங்கில் பாட வல்ல இடத்துல இதில் அபிநேகத்தாலே இசையோடம் பண்ணோட பாடவன் பண்ணாகிறது தானம் இசையாகிறதுக்கு பண்ணாகிறது தானம் நம்புள்ள இசையாகிறது குருத்வகுத்வாதிகள் தானம் சொல்றார் இசைங்களுக்கு குருத்வகு சுவாதி சொல்றார் இப்ப தானம் தான் எல்லாருமே என்ன நினைச்சிருக்கோம் தானம்னா பாட்டு பாட்டுன்னு நினைச்சிருக்கோம் பாட்டு என்ற அர்த்தமும் உண்டு தானம் என்பதற்கு ராகம் என்ற அர்த்தமும் உண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துட்டோம் புல்லாங்குழல் புல்லாயங்குழலிருந்து வருகின்ற தானம் புல்லாங்குழலிருந்து வருகின்ற இசை இப்ப புல்லாங்குழல் தானம் தான் நம்ம எடுத்து பாட்டுன்னு சொல்லிருக்கோம் புல்லாண்டு எப்படி காட்டு வரும் புல்லாண்டுகளுக்கு வார்த்தை வரைகிறது பாட்டு பாடுமா தாக்கம் வார்த்தை கேட்கும் தான் முக்கியம் என்று சொல்லி எப்படினா அந்த புல்லாண்டிலிருந்து கிளம்புகின்ற ராகத்தையோ அது காட்டுகிறது இதனை திருவிழம் பற்றிய நம்புள்ளை பண் என்பதற்கு தானம் என்று பொருள் கொண்டார் இதை ஆகிறது குருத்தலகு குரு சரகுதினா என்ன அப்படின்னா இருக்கும் சங்கீத சாஸ்திரத்திலே தாளத்தினுடைய அங்கங்கள் அடங்கங்கள் என்று பெயர் ஆறு அங்கங்கள் உண்டு புரிதம் காக்கபாதம் என்பதாக ஒரு ஆறு விஷயங்கள் இதையெல்லாம் தாளத்தினுடைய இசை அருந்த நன்றாக தெரிந்திருக்கலாம் சொல்ல மனோடு என்ன பார் சொல்ல விஷயம் இருக்கு என்பது காலத்திலே அங்குகளை காட்டுகிறார் இசையை சொல்லிட்டு இப்போ சொன்னம் சொல்ற நம்புள்ள இசை என்று சொன்ன குரு பிரபு ஜாதிகள் ஆனா ஆஜாரம் அறுபத்தி ஒன்பதாவது வியாக்கியத்தை முதலாளி மாணவிகள் பள்ளி செய்கிறதுக்கு ஒரு பொருள் அடிக்கிறார் பதக்கமாக அந்த சூத்திரமானது ஆரம்பிக்கிறது அதாவது உடாச்சாரி கத கம கதா வாக்கிய பஞ்சாரி பாதகிருத்த பிரஸ்ம காய்ந்த அர்த்தகாத்யாசர்வாட்சியரங்காலங்கள் போல எடுத்து அசை சீர் பந்தம் அடி தொடை நிறை நிறை ஓட்டை தலை இனம் காசு பாத்திரை பண் இசை தானம் பத்து நூறு ஆயிரம் முதலாக உண்டு இது சூற்றம் இது அழகாக்க வேண்டும் போயிட்டார் இந்த சூத்திரத்துக்கு என்ன சொல்றாரு பண்ணி செய்தாலும் என்ன அப்படின்னா பிரபாத மாமனியோட பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க சொல்லி போது மனாசி தாக்கியாலம் முதிர்ந்த குருஞ்சி நட்டராதம் ி தியங்கை இந்த பாகத்தினுடைய பெயரை சொல்றார் முதல்ல குதிர்ந்த குதிஞ்சி என்பது ஒரு ராகம் நட்டபாறை ரெண்டு மூணு நட்டராகம் இதெல்லாம் வந்து இப்போதுலாம் வேற வேற பெயர்கள் வழங்கப்படுகிறது நட்டராகம் என்பது இப்போது இருக்கக்கூடிய பந்துகராரி பந்து ஊராதி என்ற வாகத்தை என்பது நாட்டை ராகம் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு இந்த மாயா மாட ராகம் சொல்ல வேண்ட விஷயங்கள் ஏராளமா இருக்கு நட்டபாடை நட்டராகி இயந்தை இந்தளம் முதலானவை போட்டார் முதலானவை நிறைய இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணு என்பதற்கு சொல்லிட்டார் ரைட் அது சார் இசையாவது இசைதான் என்ன சுத்தம் கைக்கலை உலை இலி விளரி தாரம் என்கிற பேராறு கொள்ளப்படுகிறார சத்ஜ மத்தியம தெய்வ பஞ்சமங்களாக ஏழு இசையும் அப்படின்னா அதையும் திருப்பி கேட்கிற இசையாவது குரல் துத்தம் கைகிளை உடை இலி தாரம் என்கிற பேராறு கொள்ளப்படுகிற விசாத விஷதார சச்ச மத்தியம தெய்வ பஞ்சமங்களாக ஏழு இசை சொன்னார் அது சரி பஞ்சிசை Normal, आ, लक्ष्मी, ாயீதா தாழ்த்திதான் என்கிறபடியே சோழகதி மகனாக மூன்று விஷயங்களை அழித்து என்ன என்ன என்பது சில குழல்களையும் காட்டுறார் இப்ப அந்த விஷயத்துக்குள்ள போவோம் மகாஜாரியரான தம்பி ஜாக்கியான பகுதிகளையும் பெரிய ஜீவருடைய ஜாட்சியான பகுதியும் வந்து பண்ணுங்க சொன்னார் இப்ப இது போல இந்த பண்ணுனா ஒளிந்த குருவி நெட்டபாடு நெட்டவாடன்னு காலத்தில பேரை து ஒரு கேள்வி வரக்கூடிய உண்மையிலே நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அனைவருமே பேசிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பேதம் என்பது வரைய வராது இது யோசனா யோஜனா பேதங்கள் யோசனா பேதம் என்று சொல்ல மாட்டான் யோஜனை நம்மளுடைய வியாக்கியான காப்பாடு மாவுடைய வியாக்கியானம் அப்படி அவருக்கு எல்லாருக்கும் என்பதாக அவருடைய நினைவு சின்ன குழந்தைகள் இந்த மூச்சு தொழில ஆரம்பிய தொண்ணுக்கும் பேழைக்கும் அதை படிக்கிற பொம்நாயிரத்துக்கும் எல்லாருக்கும் தொழில்நுட்பத்துக்காக எழுதினாங்க அவர் வந்து அவருடைய உபயசரத்திரமாலையினுடைய முதலில் பார்க்கிறோமே அதுதான் கட்டோர்கள் தாமுகத்தர் கல்வி கண்களின் ஆதை உள்ளோர் பெற்றோதனை உகந்து பின்பு கற்பனர் என்னுடைய கிரந்தமானது கஸ்டோர்கள் தான் முகத்தல் படிக்க ரொம்ப உகந்து ஆஹா எப்படிப்பட்ட கிரந்தம் இது கட்டோர்கள் தாமு கற்பர் கல்வி கண்களின் ஆதை உள்ளோர் இன்னும் படிக்கணும்னு உடந்து பின்பு கற்பல் ஆனா இத்திரமா இந்த கிரந்தத்தை ஜெயிக்காம விட்டோமே என்று பின்னாடி மீண்டும் அவர்கள் கற்பார்கள் மற்றவர்கள் ஆச்சரியத்தால் இவரில் வந்தவன் எங்கே எங்கே மற்றதா இவர்கள் படிக்கிற குரூப்புகள் இல்லாமல் படிக்காத குரூப்புகள் நமக்கு என்ன கவலை மற்றவர்கள் ஆச்சரியத்தால் இவரில் வந்தவன் எங்கே இகைய ஆச்சரியமோதான் அவருக்கு அவா இகழைவு என்ன ஆச்சரியம் என்ன அவருடைய இகழிவு அவருடைய சுரூபம் அதனால அது வந்து தெரியவது கல்வி மேல் மட்டாட்ட ஒரு அபூர்வமான ஒரு ஆசை காதல் அந்த விஷயத்தான் சொன்னது கட்டணத்தை அதே மாதிரி உபதேசமான கடைசி இந்த உபதேச ரத்தினை இந்த தன்மை யாரும் சிந்தி தார் இது எல்லாமே மிகவா அப்புறம் சொல்லும் போது அதுவே கட்டதலான நிலையில் நில்லுங்க மற்ற இடத்துல கல்லாத வண்ணம் கவர்ந்தீங்க மனவாரி அவருக்கு நம்மளுடைய வியாக்கியான பார்த்தாரு மனபாள மாமனு இப்ப என்ன தெரியறது நம்மள தானங்கத்துக்கு பண்ணாகிறது தியானம் சொல்றாரு அப்படின்னா இப்ப தானங்கத்துக்கு ராகன் யார் காட்டுறது மனதாய தான் காட்டுறாரு பண்ணாவது புதிந்த குறிஞ்சி நட்டபாடை நட்டராதம் திண்டி தியங்கை பாட்டு கம்பெனியில பாட்டுன்னு சொல்லிட்டு பாட்டுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல அத மனவார மாமையா தப்பு வரக்கூடாது பின்னாவிட தப்பு செஞ்சிருவா நல்லா சொல்லு அதனாலதான் இந்த வியாசாயத்துல தண்ணிங்கிறதுக்கு நேரம் அப்படியே அவர் தானம் உத்தேசி சொன்னது எப்பென்றால் புரிந்த குருந்தி நட்டபாதை நெட்டவாக அவருக்கு நம்பிள்ளையானவர் தானம் என்று சொன்னவர் அழைக்கிறார் காட்டினார் அதுக்கடி இசை அவர் இசைக்கு என்ன சொன்னார்னா தாழ்த்த காட்டினார் இவர் என்ன சொல்றா பத்தங்களை சொல்றார் சப்த விஷயங்க மத்திய வஞ்சன தெய்வ சிசாகம் சரிகம பதனி என்ற சொரங்களை இவர் சொல்றார் இந்த இடத்துல இவர் அதை காட்டுகிறார் குரு படகு இவைகள் தாளத்தினுடைய அங்கங்கள் என்று சொன்னிருத்தம் குருத்தம் காட்டபாடம் என்ற ஆறு அங்கங்கள் இரண்டு அங்கங்களை மட்டும் அவனுக்கு இந்த இடத்துல தாளத்தை தனியாக அழுகமானது நாயனால் பிரித்து காட்டி விட்டதனால இசையை தனியாகவும் தாளத்தை தனியாகவும் ரெண்டா பிரித்து நம் போன்ற மண்டமதிகள் நல்லா என்பதற்காக சட்டமா காட்டு நம்புணையா அம்பிண காலத்தை எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவளா வந்து காப்பட இருக்கு அவர் பாட்டுக்கு இசையெல்லாம் திருப்பி ரவிக்கா எழுதி போயிட்டார் திருப்பி அவ்வாற அண்ணு செய்யப்பட்டிருக்கு மனாடம பார்த்தார் பிற்காலத்தவர்களாக புரிஞ்சுக்க முடியும் நல்லா தெரிஞ்சு இப்படி இருக்க வேண்டாம் இசையும் தனியா புரிச்சு காப்பிடுவோம் காலத்தையும் காட்டுவோம் தண்ணையும் தனியா காட்டுவோம் சொல்லி மூடா பிடிச்சா சார் பண் இசை தாளம் என்று மூடா பிடித்தார் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் பாடம் அதாவது இசை என்ற இடத்துல சொன்ன இசை என்ற இடத்துல ஒரு சந்தோகம் வருது என்ன வருது கைக்களை உலகிரி வினவிடம் அப்படின்னு இருக்கேன் உடனே என்ன சொல்ற நிசாக ரிசபான தெய்வ கஞ்சமங்களாக ஏழு சங்கீதம் அறிந்தா தெரிஞ்சிருக்கும் சஜ்ஜம் என்பது குரல் என்பது காந்தாரம் என்பது கைக்கலை உரை பஞ்சம் என்பது இடிவதம் என்பது உலறிம் என்பது தாரம் வியாக்கார பங்கு அதாவது ஆஜாரத முதல் சக்கரத்துல அறுபத்தி ஒன்பது ஆண்டு வியாக்காரத்துல விண்ணப்பா இருக்கு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருங்க குழல் குத்தைகளின் உலகில் தாரம் என்ற பெயரால் சொல்லப்படுகிற என்ன சொல்லிருக்கணும் சர்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தெய்வ நிசாதன்தான் அள்ளி செய்திருக்கணும் ஆனால் நிசாத ரிஷப காந்தார சஜ மத்தியம தெய்வ பஞ்சம்களில் சென்று மாமர் அள்ளிச் செய்தார் அப்படியே உள்தான் என்ன மாற்றி இருக்கு இப்ப இந்த ஒரு சங்கீத மருந்தகத்தை கொண்டு இந்த பங்கில கொடுத்து இந்த இடத்துல ஏதோ விஷயம் இருக்கு இதுக்கு என்ன விஷயம் சொல்லிருக்கேன்னு காணுங்க அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவா இந்த இடத்த தப்பு தப்பா எழுதிருக்கா எழுதினவா அப்படின்னு சொல்லிடுவா குர திட்டம் கேக்குறது தாம்பு சொல்லிவிடுவா நம்முடைய மதாரண மாமையும் விஜயம் தெரியாதவரை அவர் அறியாத ஒரு சாஸ்திரமா உண்மையிலையும் அப்படி சொன்னால் அவருக்குதான் ஜாஸ்திரம் இல்லன்னு அர்த்தம் இது எங்கிருந்து எடுத்தார் அப்படிங்கற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் பிரதமர மாவட்டிகள் சங்கீத சாஸ்திர நூல்கள் கட்டப்பட்டவர் அதனால அவருக்கு எந்தெந்த நூல்கள் என்னென்ன இருக்கு குழல் சுத்தம் கைக்கலை உள இணி உதவிக்காரம் என்பது தொலைக்காட்சியம் சிணக்காரம் பழைய நூல்களிலும் தமிழ் இருக்கு சம்ஸ்கிருத நூல்களில் சப்ஜாசாங்காரம் என்பதாக கந்தங்களும் சொல்லப்படுறது இது எங்கெங்க பிடிச்சார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தோகம் அது அதாவது அந்த மனவாரோடைய சம்சிகளை நீங்க பாத்தி ரிசப காந்தார சஜமச்சம தெய்வ பஞ்சமங்களாகிய பஞ்சமக விட்டு போச்சு அப்படின்னா அமர கோஷத்துல இருக்கு அமர சிம்மன் தன்னுடைய அமர கோஷத்துல பிரதம காண்டம் எட்டாவது என்பது நாட்டிய வர்க்கம் என்று அமர கோஷம் ஒரு கிரந்தவாளுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது என்று சொல்லலாம் ஒரே சொல்லுக்கு எத்தனை விதமான அர்த்தங்கள் உண்டு என்பதற்கு குதிரம் அப்படின்னா குதேரனுக்கு ஐநப்பிதார் ஒரு பேர் உண்டு இதுல நம்ம சூழலாக காட்டப்பட்டிருக்கு யாராவது குழந்தை ஐஸ்வரியத்தோட பறக்கணும் என்ன பேர் கேட்டாராம் அப்ப ஐநத்திதாரு குடியரசு புதுதான் மனதாக எடுத்து காட்டுறது என்ன பேர்தான் அதாவது நம்புகாய் நானும் தம்பி நடந்தை பேரல் எடுத்துகிறீங்க நாராயணன் என்ற பேரவர் இயங்கோ அப்படின்னு சொல்ல வந்து கடைசியை காட்டப்படுகிறது இதெல்லாம் இப்ப அமரகோஷத்துல விஷயங்கள் இதெல்லாம் மயநாடு மாநிலங்கள் அமரகோஷம் அமர கோஷத்துல வந்து அமர சிம்மனுடைய ஸ்லோகம் அது இங்க வரைக்கும் யாருக்குமே அமரகோஷம் என்பதும் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் அமரகோஷத்துல இப்ப அது என் பதிலை குறிப்பவர்கள் குறித்து வைத்து கூட குறித்துக் கொள்ளலாம் ரிசப வர்க்கம் என்பது அதுல இருநூறாவது ஸ்லோகம் இப்ப சொல்றேன் மலையாளமணிகள் இப்படி மாறுபட்டபடி அமர சிம்மும் ஸ்லோகத்தை அமைச்சிருக்கான் அமர சிம்மனும் ஸ்லோக விபத்திற்காக இப்படி வரிசையை மாற்றிருக்கானே ஒருவேளை சிற்காலத்தில் வர வருகிற பஞ்சத்துக்கு மிக குரல்னா தச்சமாக தெரியாமல் போயிடலாம் என்ன பண்றது அவன் அந்த விஷயம் நல்லா தெரியும் அந்த ஸ்லோகத்தை அழகாக எடுத்து இந்த இடத்துல சேர்த்து வச்சு இந்த குரல் திட்டம் கைத்தட சேர்த்து அதனை அமர்சிம்மனோட ஸ்லோகத்தையும் எடுத்து இது ரெண்டு பேருக்கும் சாந்தியம் என்ன விஷயம் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க மாஞ்சல இது அமர்சிம்மனே இப்படி சொல்லிருக்கான் அப்படின்னு காட்டுறா இந்த இது ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து அவசியம் குடித்துக் கொள்ள வருமா நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதாவது சொல்ற பாருங்க இசையாவது குரல் சுத்தம் கைக்கலை உதவி விளைவிக்காரது என்கிற பெயரால் சொல்லப்படுகிற விசால விசப காந்தார மத்தியம தெய்வத்த வஞ்சமங்களாக ஏற்கை அவர்தான் அதனால அந்த இடத்த மனாட மாணவிகள் ஒன்றும் விஷயம் வெளியாக மாற்றிவிடல மனாட மாவன தெரியாது அமரவாசத்தை இருக்குன்னு அவரை காட்டினா யாரு தெரியும் போறது அமர சிமன் இப்படி சோராட்டம் அமைச்சிருக்கா அமரசிம்மன் இப்படி அமைச்சிருக்கான் தெரிஞ்சு காட்டிருக்கான் விஷயத்தை அவர் காட்டினா வேற யாரால காட்ட முடியும் மடவாள மாமலி ஞானத்திற்கு மிகப்பெரிய சான்று யாருமே இந்த தரத்துல எடுத்து பேசவே முக்கியம் மடவாள மாமலுக்கு யாரும் விசதவாசிக்காமணும் ஒரு திருநாமம் அந்த விசத வாசிக்காமண்கிறது அவர் ஒருத்தருக்கு மட்டுமே பொறுமையுடைய திருநாம சொல்லலாம் அப்போ வேற யாருக்குமே விதை இந்த பட்டமே குடுக்கிற அப்படிப்பட்ட பெருமையை வாழ்ந்தது அடுத்தது என்பதற்கு பல விஷயங்கள் சொல்ற பாலத்துக்கு ஒரு பெரிய ருசி கொடுக்கிறார் ஒரு பத்து பாலத்தை பத்தி சொல்றார் கஜகர்மம் சோரகதி மகரம் லக்ஷ்மி கீர்த்தி லட்சுமி சொல்றாங்க கீர்த்தின்னு பிடிச்சாலும் பாதம் கௌரி சஞ்சானம் சதுராம்நாயம் இப்ப என்ன ஒரு சட்டம்னா மர மாமனிகள் தாலத்தை பத்தி ஒரு இந்த ஸ்லோக சங்கீத சம்பந்தமான புத்தகத்தில் எங்க இருக்குன்னு தெரியல இந்த சுவாமி எங்கிருந்து எடுத்த எந்த இடத்திலிருந்து இந்த தாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணுமே யாருக்குமே தெரியல அப்படியே பெண்கள சங்கீத சங்கீத உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சண கிரந்தங்கள் லட்சிய கிரந்தம் லட்சியம் வேற ஆராய்ச்சி மகரத்ஜ கா லட்சுமி கீர்த்தினி பாணிபாதம் கௌரி கஞ்சாரண கதா சதுராம் நாய காலாட்சம் கருடத்வக சங்கீதாஸ்திரேதால பிரகீதிதான் சங்கீத சாஸ்திரம் அறிந்தவர்களாலே நான் காட்டுகின்றனே இதையெல்லாம் தாளங்கள் என்றாக கூறப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி ஒரு பத்து பாலத்தை பற்றி ஒருத்தர் சொல்லிருக்கேன் இது பாலத்தை பற்றி மகாட்டிய விஷயங்கள் இப்ப இதுல சஜகர்மம் எங்க இருக்கு கோழகதி இருக்கு மகர்ஜகம் எங்க இருக்கு லட்சுமி எங்க இருக்கு கீர்த்தி எங்க இருக்கு பாணி எங்க இருக்கு பாதம் எங்க இருக்கு கௌரி எங்க இருக்கு பஞ்சாங்கம் சதுராந்தாயம் நிரந்தம் ஒவ்வொரு தாளம் கூட இப்படி ஆளுமே தெரியாது இது மலையாள மாமலிகளுக்கு இந்த காலத்தை பற்றிய விஷயங்கள் மலையாள மாமன்கள் அறிந்து கொள்ள முடிந்தது ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அறி என்ன சொல்றது ஒரு விருந்து மிகவும் பார்க்க வேண்டிய பல விஷயங்களை மாமூலி வாட்சியானது புரிந்து வளர்க்கின்றன இந்த ரூபத்திலும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருப்பதனால அது என்னத்தில் அதை விண்ணப்ப அந்த ராகித்தாறை ராக வந்து என்ன ராகு சொல்லம் என்ன ராகம் கேட்கல அது மாதிரி இருக்கு இந்து பிரபஞ்சத்துல நிறைய ராகங்கள் குறிப்பிடப்படுகின்றன அது ஒரு தனி பேட்டர் இந்து பிரபத்துல காணப்பட்ட பன்னிசைதான் என்னங்கிறது மனாளு மாநிலம் முதலானது ஆதி சப்தம் ஆதி முதலானது ஆதிவராது அர்த்தம் பேசினார் இப்போ வேதத்தில இசை வேதத்தில் இருக்கக்கூடிய இசை சம்பந்தமானதை பற்றி மாணவர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து நிஷ்கரிசித்து வைத்திருக்க என்ன சொல்றாரு அப்படிங்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஆஜார வெற்றி என்ற கிரகத்தை ஒரு சூட்டம் ஆயிருக்கு ரெண்டு சீட்டம் ஆயிருக்கு இப்ப ஒரு ஐம்பத்தி ரெண்டு வச்சுக்கோண்டாவது சூத்திரத்துல இப்ப என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் அதாவது இது முக்கியமாக செய்ய வேண்டும் என்றால் அதை விண்ணப்பி தொடர் சந்தோகமாக அவள் முதலிலே பிரித்து யாழ் காலப்ரூதியை பாழையாடி என்று விசேஷிக்க யாரு தேவ கீத தாதி ஆனந்த காமந்தோண்ட உத் கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாணவி சரமகதி முடிவாக தொண்டர்க்கு அமுதண்ண தேவண்ணமாக்கி மகா கோஷ நலிதோட ஒலிபோல மகா என்னப்பாடுகிறான என்பார்கள் ஒரு பையில் இப்போ ஐந்து தானியாதி என்று விசேகிக்க அதனோட அசத்தை சொல்றேன் அதாவது யாய் பயிர் நூல் நலம்பில் குதிர சுவை என்று யாய் விஷயமான அத்யஜிக்கப்படுவதாக சாஸ்திரத்தில் சொன்னில் பெற்ற பாலை என்று அந்த சந்தோஷ காமத்தின் நிறமான பாலை என்ற பண்ணைக்கு விசேஷிக்க யாழை என்று இப்போது சொல்லிட்டு காமவேத கீதம் என்கிற இடத்தில் வேதத்தோடு அன்பிற்கே அதன் கீதத்தோடு சமான அந்த கீதமும் சந்தோக தானகிடம் என்று அறிவிக்காக இது நமது வியாக்கியானம் என்ன சொல்லு தெய்வம் அதாவது என்ன சொல்றாருன்னா யாழ் என்கிற கருவியை பற்றி பேசுகிறார் யா என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யாழ் எங்க இருக்கு அப்படின்னா இப்போது பல எப்படி இருக்குன்னு தெரியாது எதங்காச்சு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் நிறைய பேர் வந்து சினிமா படங்களை பார்த்தோம்னா ஆரத்தி ஒரு ஒரு படம் அந்த படத்துல பார்த்தா ஒரு பாட்டு வரும் அதோ அந்த படவை போன அதுல பாத்தா அந்த யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் நீங்க பார்த்தோம்னா வளர்ஞ்சி இருக்கும் அதுல வெளியிட்ட பம்பிகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாருன்னு அவரவுடைய பாத்திரங்களும் பல இடங்களில அந்த இசை கல்வி பற்றி அழிவாருடைய பன்னதார் கையிலும் பரணே பவிக்கிறதே என்கிற திருவாரூபடி இரண்டாம் இடத்துல சொல்றாரு நடந்த ஆழ்வார் அவர் என்ன சொல்றாரு அய்வார் யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவை யாழ் விஷயமாக காக்கப்படுகிற சாஸ்திரத்தில இருக்கக்கூடிய சுவை எதுவோ அதுதான் சாட்சாத்து பகவானை முன் என்பதாக அறிவா சொன்னார் யாழ் பயில் நூல் யாழ் விஷயமாக படிக்கக்கூடிய ஒரு சாத்தம் இருக்கு அதுல எது தாரமாக சொல்றதோ அந்த தாரம் தான் யாய்கில் முதிர் சுவை அந்த நரம்பு நரம்பு கருவி அந்த யாயை என்ற கருவியிலிருந்து உண்டா என்ற இருக்கிறதே அதனுடைய தாரமாக எந்த ஓட்டை வருகிறதோ அந்த ஓட்டையின் மாதமே பகவானே மீனா அப்படின்னு சொல்ற இப்படி சொன்ன பொழுது இவ்வளவுதான் என்ன சொல்ல அதாவது நரம்பிலே பிறந்த கண்பட்ட ரசனம் என்பது தான சிறுதம் ஒரு தான சாமான்யனாக யார் நரம்பில் பெற்ற பாலைவர் யார் இருந்து பெற்ற பாலை பாலை என்பதாக ஒரு பணி ஒரு ராக ஒ பத்தி பல இருக்கு விண்ணப்பிக்க சொல்றையுந்தனால் இசை நூற்களிலே தலைமையானது தொலைக்காட்சியம் தொலைக்காட்சியில் கையெழுத்து சம்பந்தமான விஷயங்கள் உண்டு அதே போல சிலப்பதிகாரத்திலும் உண்டு சுலப்பதிகாரத்தில் ஆட்சியரை குறைவு என்பது அதுல நிறைய விஷயங்கள் காட்டப்படுகிறது ஆட்சி படகுடைய தேசங்கள் அவசியம் தெரிவிக்கப்படவை நமக்கு விருத்தமான விஷயம் என்பதாக யாரும் நினைக்கக்கூடாது ஆய்ச்சல் பறவைத்து பகவானையும் ஆதார கட்டளையும் அவன் தான் அந்த இடத்த சொல்லி பல விஷயங்கள் அப்பூர்வமான பல விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு பல விஷயங்கள் சிலப்பதிகாரத்தில் ஆட்சிக்குறவையில் காட்டப்படுகிறது இப்போ இந்த அப்படின்னு ஆய்ச்சரி குறை வரும்போது அரியாறுக்கட்சி உரையாரு அவர் சில நூலை மேற்கொள் காட்டார் அதுல பஞ்ச மரபு என்று ஒரு நூல் இந்த பஞ்ச மரபு என்ற நூல் தான் யாழ் சம்பந்தமான ஒரே நூல் இந்த நூலைதான் நம்ம யாரு திருப்பிடுகிறார் இந்த அறிவார் அதை இயற்கையா யார்னா அறிவனார் இந்த அறிவனார் எப்போ இருக்கா தமிழ் சொந்த காலத்தை கொலவரிகர் அறிவனார் என்பவர் இந்த காலத்திற்குள்ள இப்போது சர்ச்சைக்கு வர விரும்பவில்லை காலத்தை பற்றி அருவாருடைய திருமணத்தாலே யார் விஷயமா அதிக்கப்படுவதாக கொள்ளலாம் என்பதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அதை இயக்கிய அறிவனார் அவர் திருச்சியில் காப்பு திருமாவளுக்கு பாடு இருக்கிறார் பல விஷயங்கள் அறிவன் சொல்லியதன்று பஞ்சமரவை பற்றி ஆராய்ச்சி செய்த வள்ளியாளர்கள் குறித்து விடுத்த விஷயத்தை முதலாளிவாள மேற்கோள் காட்டப்படுகிறது அப்படிங்கறதுக்கு போகும் இது பல விஷயங்கள் இருக்கு இப்போ யார் விஷயமா அபியசிக்கப்படுவது என்று சொல்லும் அந்த பஞ்சமரம் என்ற நூலை சொல்றார் அது எப்படி தெரியாதுன்னா பிரதாகமாவல் இருந்த சொல்லிட்டார் காலை யாழ் சொல்லு இந்த பாடையாள பத்தி பஞ்சமரபு ஆதார நூல் வேற நூலே கிடையாது பஞ்சமரபு என்ற இசை நூலை ஆதியோட அந்தமான அத்தனை விஷயங்கள ஜெயித்து வைக்கின்றார் இதுதான் எங்களுக்கு தோன்றவே முடியாது இப்போதும் தெரியும் என்ற விஷயத்தை போய் கஷ்ட போய் கேட்டேன்னா வேற நூல் சொல்ல முடியாது பிரண மாணவிகள் அந்த பஞ்சமரபு என்ற நூலையும் நோக்கி அதுல இருக்க விஷயங்களை என்னன்னு அறிவிப்பு அஞ்சு யாழ் சொல்ற பேருஆள் சகோதையாய் சீரியாய் செங்கோட்டையாய் தாரையாய் என்று அஞ்சு யாழ் சொல்றார் தாரையாய் என்பது என்ன அப்படின்னு பிரதான மாணவர்கள் என்ன சொல்றாரு யாழ் நடந்தில் பெற்ற பாலைனா யாழ்ந்து பெற்ற பாலை எப்படி இருக்கு தெரியுமா அந்த சந்தோகதாமத்தின் இரவான பாலை யார் என்ற பண்புத வேதங்களும் ஜீவரை அனுபவி செய்ாம் நம்முடைய குருவாதாரியர்கள் தாம வேகத்திலும் மிகவும் முக்கியமான தகுதி என்று தான் சந்தோக காமம் என்பதாவது ஒரு முக்கியமான இடம் அந்த சாந்தோக்கி உத்தரிசத்து என்பதுதான் தமிழகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பாகம் அந்த சாந்தோகி உத்திரசத்து இந்த பாலவியா என்ற ராகத்தை அனுசரித்து இருக்கு அப்படின்னு மகாரகன் சொன்னார் அதாவது சாந்தோகி உத்திரசத்து பாலவியா என்று அமைக்கப்பட்டிருக்கிறது பாலவியா எதுன்னா இப்படி ராகம் என்ன ஹரி காம்போதி ஹரிக்காம்போதி ராகத்தை தான் அதாவது இப்ப நல்லா புரிஞ்சுரும் தாமதேகத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய தான்தானது ஐகாம்பு ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மரம் சொல்றேன் பெரிய முக்கியமான விஷயம் ராகங்களில வேதத்துல வாகம் இருக்குன்னு யாருமே சொல்லுங்க இருக்குன்னு சொல்லி இதழு தாமதத்துல ஒரு அஞ்சாறு ஸ்வரம் இருக்கு அது வேற அது வேற போய் சொல்ல வேண்டி ஆனால் தான் போன சற்று ஹரிக்காம்பு ராகத்தை இருக்கு ஒரே மகாஜாரம் வேற யாருமே கிடையாது பெருமை என்ன அது நிறைய சுரமம் நம்முடைய சங்கீதத்தினுடைய ஹரிக்காமதி ராக கூட அமைக்கப்பட்டது தமிழகத்தினுடைய பொன்மையான பண் ஹரிக்காம்பதி ராகம் ஹரி காம்போதி ஹரிக்காமதிக்கு விட்டு சொல்றா அப்படிங்க ஹரி காம்பு ஊதி ஹரியானான் ஒளி ஒளி அந்த ஒளிதான் ஹரி காம்பு ஒளி இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு புயல் பாடம் இருக்கும் ஆனா ஹரி காம்பு இப்போ அதுக்கு உதாரணம் சொல்ற கேட்டுக்கோ புல்லாயன் கோயலுக்கு துடை விடப்படுகிறது நீங்க எந்த புல்லாங்களை வாங்கி வாழ்க்கை செய்ய முடியாலும் அறிக்காமல் இயற்கையிலேயே அறிக்காமதி அமைக்கப்பட்டிருக்கு இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அது அதாவது அடிப்படை அந்த மூஞ்சில கட்டம் அறிகாமல் வரும் அந்த ஒளியே அழிக்காமல் அந்த மூஞ்சில கேட்கும் வேற ஒளி கேட்டால் அதான் அடிக்காம போது அடிக்காம ஊதி வந்துருமான விஷயம் ஐக்காவம்பது தான் முக்கியமானது அதே நேரத்தில் சென்னை பல்கலைக்கழகம் ஈலகிட்டு பேசும்போது சொன்ன சிவர்கள் ஹரிக்காவம்படி ராஜத்தை பண்புடைய அதற்கு நிகழ்ச்சிகளில அரிக்காமல் ஆகும் பாடாமல் இருக்கவே கூடாது ஒரு மங்களமான பண்ணது மங்களகரமான பண்ணது அரிக்காமதியாக அவைக்கும் எல்லோரும் தெரிந்துவிட வேண்டிய விஷயமாக இருப்பதனால சொன்ன முக்கியமாக பலவாயமான திருவிழாத்தால் மிகவும் அபிமானிக்கப்பட்ட ராவம் அப்படி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பலவாய் திருவிழாத்தால் அபிமானிக்கப்பட்டது என்பதற்காக இயற்கையாக மற்றொன்னையால் உண்டாகும் வேற எப்படி அனாமியோ அதுபோல அரிக்காமதி அபாதி அரிக்காமதி யாரும் உருவாக்கவே இல்லை அது இயற்கையாகவே வந்த ராகம் மற்ற ராகங்கள்லாம் உருவாக்கப்பட்டது அரிசாமதினே அரிக்காமதி ராக தான் இருக்கு என்பதற்காக அந்த செம்பாலை என்று சொல்லும்போது அந்த தாண்டோக்கு உடனசக்தி எப்படி இருக்குன்னா அரிக்காமதி ராகத்தில் இருக்கு என்றாக எழுதி செய்கிறார் இது முக்கியமாக ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் தான் மாதிரி இருக்கு அரிசா முதல அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் மக்களிடத்தில் சொல்லும் போது திருக்குறியில் தெய்சிக புராணத்தை எடுத்து அதாவது சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க புராணம் சரி தெய்சிதம் என்பது ஒரு தான் ஒரு வாகம் அதாவது இப்போது பைரவி என்று சொல்லக்கூடிய ராகத்திற்கு அதனால தேசிகம் என்று ஒரு ராகத்தினுடைய பெயரிலேயே ஒரு புராணம் நம்முடைய சம்பிரதாயத்தில் உண்டு இவரையும் மலையாளம் ஆச்சார ஸ்ரீலட்சம் என்ன இரண்டு கிரந்தங்களையும் எடுத்து அந்த கௌஷிக தன்னை பற்றிய சில விஷயங்களையும் நபு செய்திருக்கிறார் இன்னும் ஏராளமான விஷயங்களும் மாமல் செய்தது அதிக நேரம் கருதி அதிகனால எல்லாத்தையும் அதிகனால சொல்ல முடியல மனவார மாமல் இருந்திருக்கக்கூடிய ஞானம் ஜத்துப்பட்டது என்று காட்ட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே இன்னும் சொல்லப்படுறோம்னா இப்ப கோவில் ஒரு முறை திருப்பள்ளோம் அந்த திருப்பல்லா என்று ஐக்காம அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் அதெல்லாம் வெளி உண்டது அதனால அதுவும் ஐக்காமல் பேசுதான் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை ஒரு முக்கியமான சொல்லி விரும்புகிறேன் மலையாள மாமூரிய வியாக்கியானத்தில் புரிந்துகிட்டே குடிப்புகள் என்பதில ஒரு மூணு நாலு விஷயம் தான் காட்ட முடிஞ்சது ஏன்னா பெரியார்கள் அதாவது எப்படி பிரிச்சுக்கிறோம்னா மனவாரமான வாக்கியங்கள் இருக்கக்கூடிய ரகத்தை பற்றிய குறித்து அவருடைய யாத்தியாலயங்கள் இருக்கக்கூடிய தாயத்தை பற்றிய குறித்து அவருடைய வாக்கியாலயங்கள் இருக்கக்கூடிய நாட்டியத்தை பற்றிய குறிப்பு அவருடைய யாச்சியாளர்கள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கருவிகளை பற்றிய குறித்து கருவிகள் இது கருவிகள் இன்ஸ்ட்ரூமெண்ட் அதுல என்னன்னா தஞ்சை வாக்கியம் காட்சி வாக்கியம் தோழி வாக்கியம் அதுல ஒரு நாலு கேட்டுக்கிட்டு ஜனவாக்கியம் நாலு பிரிக்கிறோம் கஞ்சி வாக்கியம் வீரை பற்றி அவர் என்ன காற்று வாக்கியம் தான் புள்ளையா முதலான வாக்கியம் அதை பற்றி என்ன சொல்றார் தோல் வாஜியம்னா தோலை கொண்டு அளிக்கப்பட்ட உணவு முதலான வாக்கியங்களை பற்றி என்ன சொல்றார் இப்படி கற்பனை விஷயங்கள் மாமனியின் வியாட்சியான புரிந்து வளர்க்கின்றன அதனால மலையாள மாவுனிகளுடைய இசை ஞானம் என்பது நம் போல்வரா அறிந்து கொள்ளப்பால் அந்தது அவருடைய ஞானத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது சந்தேகமே இல்லை என்பதாக சொல்லி அடியே மடையாள மாம்பியிலிருந்து அளவிலே ஒரு சில வார்த்தைகளை இடத்திலே விமர்சித்த இது பற்றிய மேலும் பல விஷயங்கள் வேறு தினம் சந்தேகம் தெரிந்தால் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இதை இன்னும் சந்தேகமாக அதை பற்றி கேட்கிறார் என்பதாக சொல்லி அடிய வார்த்தையை நீங்க வந்து ஹரிக்காமதி ராகத்துல வந்து சும்மா திருப்பி காட்ட முடியும் ராகமாக பாடி காட்டுறேன் யாரும் என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்ற அது கிடையாது பாருங்க பாருங்க ஆயிரம் பல்வாண்டு இருக்கு என்ன சொரம் தான் காண்டாயிரம்ரி மீரி மணிவண்ட ஸ்ரீவரி ஸ்ரீரி சௌவி கா இது வரும்போது கடைசியா வரும்போது அடியோ மோதம் என்பதாக ஒரே மாதிரி சொர வருது இந்த கடைசிய வர மாதிரி பகத்ரயம் குடராஜயம் இவருக்கு ஒரே மாதிரிதான் அப்புறம் அதே மாறாது அடைபோர் கொக்கு நாங்க என்ன சொறோம் பல்லா ஹரி ஹரி ஹரி காண்பதாக முடியாது அடைபோர் கொக்கு அப்பாண்டு கண்ணியதாக முடியாது இப்போ இங்க பாருமாள் ஜனிதாசா ஜெய் சனிதா இப்போ நான் அப்படி என்ன கொஞ்சம் தெரிஞ்சு பிடிக்கும் நினைக்கிறாங்க அழக அவருடைய சுரங்கள் என்னென்ன ஐந்தாம் பில்லு சுரங்கள் அக்கறை அமைச்சிருக்கு இப்ப இதுல என்ன கோவில் அப்படி போது என்ன சோராது ஏன் சோராது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வருது பேர் அந்த பேரு சந்தரகாரம் வரும் அது வராதுலான் வந்து அனுப்பப்பட்டிருக்குற சில ராகங்கள் தான் இருக்கு அப்ப வந்து சங்கதி இல்லாம செஞ்சதுன்னு வச்சிருக்கா அதுக்கு வந்து அநேகமா இந்த பாணியெல்லாமே நாமளும் உண்டாக்கினதான் இருக்கும் பிராயம காலத்துக்கு முன்னாடி புனவராசார காலத்துக்கு எல்லாமே ஐந்து பேர் இப்ப நம்ம பாத்துக்கூடிய ராமாயண வித்யாசன் சொந்தமே மரபாளமே எல்லாமே மனநாள மாமையுடன் தான் திருச்சி எல்லாமே மலையாளம் மலையாள மாமியன் தந்திரமே ஆட்சி சகித்த புதிய எல்லாமே தமிழ் ஆரணமே தான் அதை ஒருமைக்க மாட்டா ஆட்சி சக்த புதிய சொந்தமொழி ஆகணும்னா மையாளி எல்லாத்தையும் எதாவது நம்ம திருப்பி கொண்டு வந்து அதனாலதான் மனதாளத்துக்கு நந்தி உபகாரம் செய்யறோம் அதனால இதுதான் முக்கியமான விஷயம் இதுல வந்து அரிக்காமோதி இருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா சங்கீபத்துல எல்லாருக்குமே தெரியும் தியாகராஜ சுவாமி ஆக்சுவலா சங்கீபத்துல கடித வளம் கரணி வரிசை தண்டவரிமே தெரியப்பட்டிருப்பாங்க தெரிஞ்சிருக்கோம் சரி சரிதான் நீச்சவ நீங்க ஆதினால இதுல ஹைகாம்போட பாடப்பட்டு வந்தது சுரந்திரதாச்சர் என்பவர் தான் கையில மாத்தி விட்டார் அவர் என்ன பண்ணார் அதாவது அவர் வந்து அவர் அவர் என்ன பண்ணார் ஹைகாம்பி வந்து தொண்டர்ப்பு சட்டமா இருக்கிறதுக்காக டீச்சர் பரமா இருந்தா இருக்குமே பசங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு அதை மயாமத்தார் தியாகராஜ சுவாமி அதனால தியாகராஜத்தனுடைய பல கீர்த்தனைகளை ஹரிக்காம்புதான் இருக்க ஹரிக்காம்போதி தேவஸ்தான் பங்காடுன்றது ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கர்நாடகத்தை அவசியம் பார்த்து வரும் அதுவே நமக்கு வேண்டாத ஒரு கிரந்தம் என்பதாக முக்கியமான சங்கீதமே நம்ம சில பேர் வேண்டாத உண்டா நினைச்சிருக்கா அப்படி கிடையாது எல்லாமே அது தாத்தா சங்கீதமும் பகவான் முக்கியம் அரிய பரவ தொட நினைக்கிறேன் அந்த அறிக்காம ஒரு பாத்த வருங்க யாராவது அந்த சொல்றாங்க sa'manan safra sa'manan safra sa'manan safra tamtu dajadin sa'manan safra tamtu dajadin sa'manan safra நல்ல பிரசித்தமா அரியனுடைய குரு ராதாவிஷ்காரன் மதாவிருமதி எம் எஸ் கிருஷ்ணன் அவருடைய பெண் ராதாவிஷ்காரத்தை அதன் பத்தின பிக்ஸ எல்லாமே அரியனுக்கு அவருடைய பாட்டுகள் பிரசித்தம் ஜிாசோ சோ